சுகமத்தூடிய நிலையிலே மே எந்த உலக நாட்டம் இல்லாமல் பரிசு தட்ட முடியோடு இருக்கக்கூடிய அனுமதி மகாந்தான் தற்கொண்டார்கள் என்னுடைய உலகத்தில் எல்லா சத்துக்களும் தக்கவில்லை அவர்கள் எல்லாம் தன்னுடைய எப்படி வரலாற்று உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து நிலையிலே அவர்கள் ஒவ்வொருவரும் தன்னை அர்ப்பணித்தனால் பலரும் சென்றது நாளை சேர்ந்தது வாழ்ந்தாலும் புதுமையாக சாட்சி உருவான ஜீவ மக்கள் அந்த ஜீவத்தில் இருக்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லா எந்த விதமான செயற்பாடு இல்லாமல் இருந்தால் ஞானிகள் அந்த உலக பகாதிற்காகவே அவர்கள் அத்தை அத்திய மகாத்மனுடைய தன்மையினை விளக்கக்கூடியது மகாந்த தன்மையிலே இருக்கக்கூடிய கைவல்லிய கைவல்லிய பதில் இந்த சரீரத்தோட ஆண்ட ஜனுக்குழம்பின வீட்டினுடைய வீடுவர்கள் என்பது விடம்புகிறது என்பது ஆண்டிகளுக்கு அளவிற்கும் தன்மை விண்டவர்கள் அவர்கள் ஒவ்வொரு செயலும் உலகத்துக்காகத்தான் வேண்டாம் இன்றைக்கு ஒவ்வொரு திருமணங்களும் அமைந்திருக்கின்ற மகானுடைய சமாஜிய வழி செய்யக்கூடிய சிறப்பும் வலிவற்ற கதையோரோடு கதைத்தான கலப்பது போல் மதியோடு மோடி வந்து மயக்கார்கள் என்ன கலிக்க அதுபோல் எந்த விதமான பற்றிலு இயற்கையுடன் அப்படி இருக்கிறோம் அந்த ஒவ்வொரு சிறு கடகம் இல்லாமல் இருக்கக்கூடிய திருவாரூராட்சி கண்ணில் இருக்கக்கூடிய எதிர்த்து உபதேசிக்கூடிய கண்ணீர் சொல்லிய பாட்டில் ஒரு மனிதர்கள் உணர்ந்து செய்தல்பாட்டில் இருக்கக்கூடியவனுடைய சூழல் தான் மற்றவர்களை செய்தக்கூடிய ஞான அனுதமான ஆண்டவராஜ சுவாமிகள் அவர்கள் குருநாதர்கள் இலக்கியாக சொல்லக்கூடிய இந்த கையில் நிறுவிடங்கள்தோறும் விரவாத மனுத்திலே முறைப்படி பிராணம் செய்து தன் திருநாதன் மூலமாக குளையோசி பற்றக்கூடாது அவர்கள் சொன்ன சொல்லை கேட்க அவங்களுக்கு வாழ்க்கை கடைபிடித்து ஞான அனுபவத்தில் ஒரு சூழல் தர வேண்டும் என்ற கொய்யுக்குத்தான் இந்த கைதில் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் இருந்த ஒவ்வொருக்கும் நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு செயல்பாடாக இருந்தால் அந்த வாழ்க்கை எங்கும் சுரட்சமாக இருக்கிறார் யாருடைய பதவியை நோக்கமிடுத்து யாழ் முந்தவனும் தலைவிசை சுமப்பன் நெஞ்ஞானி எழுதுவதெல்லாம் மூற்றிகளவு அவர்களுக்கு ஒளிசிடக்கூடிய ஏவப்பணியாளராக இருப்பார்கள் மற்றும் அவர்கள் ஊர் இழந்த அவர் இருந்துள்ள இருப்பதே என்று அக்கேசன் யார சீதர்கள் இருப்பது மன்னி மாசிலா தாம ஞானியம்கு யசனம் ஆசிலா அறிவுப்பவர் யார் அப்படி யார் அப்படின்ற தேவகிதை கொண்டாடுவார்கள் அத்தகைய பெருமை மிக்கவர்கள் மகன்கள் அதனால் தான் அவங்க தரிசனம் பண்ணாலே ஏரிடம் நீங்கள் இறைக்கிடம் தீவிர சோழர் குப்பை தொண்டன் வரை கண்டு ஏரிடம் நீங்கள் கை மேல குப்புமல்ல நம்மை பற்றி தீவிர ஆகாலும் சென்று மூன்று பெருமாற்றம் தான் நம்மை பற்றிருக்கக்கூடிய உயிர்கள் பற்றிடும் காயமும் தான் தன்னார் விதாயும் குற்ற புலியம்பழும் ஓடுநோக்கு பார்க்கின்றார்கள் புலியானதை காயாடி கொண்டு எல்லாம் தோல் தோழ ஒட்டி இருக்கிறார் அந்த காய் காயால் வசித்து கூட பற்றலாமல் அழுக்கம் இருக்கிறார் எல்லாம் மகாளுடைய அனுப்பவும் நிலைக்கிறது அவர்கள் எதுவுமே உலகத்திற்காக வாழக்கூடிய தனக்கெல்லாம் வாழ இருந்து இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள் பெய்காக்களுக்கு வசித்தால் திசிசு பார்த்தால் உலகத்தை நோக்கம் காட்டிக்கிறார் ஆக கற்று வலுவக்கூடியதே அன்பதில் ஆசையை அடியோடு வழிபாடு ஆனந்தம் துக்கத்தை சர்வத்துக்க அந்த சர்வத்தையும் நமக்கு துக்கம் தீரா நிறுவனம் துக்கமாக ஜென்மத்துக்கும் ஜனாதிக்கும் எனவே பார்க்கிற சம்சாரம் சாற்றம் துக்கம் தான் அந்த எல்லாம் இது போன்ற வேதாந்த நம் வாழ்க்கையிலே உயர்ந்து கொண்டு நிறுத்திப்பட்டு நாமும் நம்மை சார்ந்தவர்களும் ஒரு குடும்பம் இருந்தால் பத்து குடும்பம் எழுதி பத்து கிராமங்கள் எழுதிய நகரம் எழுது அதுபோன்ற இருக்கிற செயற்பாடுகள் எல்லாம் ஆன்மீக செயல்பாட்டில் இருந்தும் வாழ்க்கையில் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் நம்முடைய பாரம்பரியத்தையும் இதை கட்டி காக்க வேண்டும் என்ற பெருதன்மையோடு இதை செய்யக்கூடிய செயல்பாடுகள் தான் அது செயல்படுகிறார் மற்ற செயல்பாடுகள் எல்லாம் உறவகத்திற்காக செயல்படுத்தி செய்ய வேண்டும் இந்த செயல்பாடுகளுக்கு கைவினை வைத்திருக்கிறார்கள் அடிப்படை நோக்கத்தில் வங்கி வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக தான் அதையெல்லாம் சிறு சிறிதாக இருந்து பள்ளி கல்லூரி பல்கலைக்கழகங்கள் என்று சொல்லக்கூடிய வேளாண் நிலையை வழங்கக்கூடிய செயல்பாடுகள் தான் கைகளில் தற்போது ஜீவன் தான் என்று தானியால் நான் உடம்புல ஞானிகளால் என்று விசாரிக்கக்கூடிய தன்மையை அந்த கல்வியை ஒவ்வொருவரும் அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சமயத்தில் பல கோட்பாடுகளை இருக்கணும் பலவித வழிபாடுகள் இருக்கணும் முடிவான வெளியாகி தான் அது மாநிலங்களாய் பிறத்திலிருந்து மாநிலங்களாய் பிறப்பில் செவல் குரு செவல் பேழனியும் ஞானமும் கல்வியும் நயத்தும் கல்வியும் நயக்காக செய்திருக்கக்கூடிய நிஷ்கிராமிய புண்ணியம்தான் ஒருவருக்கு உருவாக கிடைப்பார்கள் எத்தகைய குரு கிடைக்கக்கூடியவர்கள் அருவமாய் உதவித்த பிறமும் அடியாக கருணுந்து அவகரித்து உண்மையை வைத்து காட்டும் பிறவியை அழைத்து மார்க்க பெரியின்மை யாரும் நின்று ஒருவராக கருத்து நின்று சார் பிறவி அறிக்கக்கூடிய மார்க்கெட்டை யார் விவேசோ பிறவி அறியக்கூடிய யார் சேர்த்திருந்தார்கள் அத்தகைய நிர்வாகம் அந்த நெறியிலே நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கடைபிடித்து எல்லா ஹரியம் நமஸ்தே நீங்கள் எல்லோரும் நினைச்சிட்ருப்பீங்க இந்த கூட்டத்தில் இன்னொரு பயவோடும் நானும் நான் எப்படி தலைமையில்லை எனக்கு தெரிஞ்சது சொல்ல எனக்கு பேசுகிறதுக்கு வயதும் இல்லை எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை எனக்கு தெரிஞ்சது என்ன சொல்லி வந்து முதல்ல நான் இங்கே வந்து என்னோட பாட்டி ஸ்ரீமதி மாணிக்கத்தாய் காளிந்தராயர் அவர்கள் அவள் தான் இருக்கேன் நாங்கள்லாம் லீவுக்கு வீட்டுக்கு போகையில் மற்ற பாட்டியில் இல்லாமல் இவங்க ஒரு ஸ்பெஷல் பாட்டி எப்போவுமே எங்களுக்கு ஆன்மீக கதை கடவுள் பற்றி அப்படி நிறையா சொல்லி சொல்லி ஊட்டி எங்களை வளர்த்துங்காட்டி தான் ஆன்மீகம் ஏதோ கொஞ்சம் ஆசை இருக்குது நான் இந்திய நினைப்பேன் ஆன்மீகம் என்பது ஒரு அறுபது வயசு எல்லாம் வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வர்றது தான் அப்போ தான் ஆன்மீகமே தேவையின் ஆனால் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஆன்மீகம் என்பது ஒவ்வொரு வயசுலையும் இருந்தால் அந்த துறையில் நல்லா சிறப்பாக பண்ண முடியும் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஆன்மீக பாதையை தேர்ந்தெடுத்தால் அவங்க வந்து ஸ்டடீஸில் நல்லா பண்ணுவாங்க அதே மாதிரி ஒரு இல்லத்தரசிக்கு சின்ன வயசுலேயே இந்த ஆன்மீக அனுபவம் கிடச்சா அவங்க குடும்பத்தைய ரொம்ப நல்லா கொண்டு போக முடியும் இந்த ஞானத்தை எனக்கு கொடுத்த என் பாட்டிக்கு மிக்க நன்றி இப்போ வாழ்க்கை என்பது எதுக்காக இந்த வாழ்க்கை வரோம் இத்தனை ஜென்மம் எடுத்து எதுக்கு வரோம்னா ரெண்டு காரியங்களுக்காக ஒன்று வந்து தெர் ஆர் டூ பர்பஸஸ் ஃபார் லைஃப் ஒன்று வந்து டு டிஸ்கவர் லவ் அண்ட் டு டிஸ்கவர் த லார்ட் என்னென்னா அன்பு கண்டுபிடிக்க வரும் இன்னொன்று வந்து ஆண்டவனை கண்டுபிடிக்க வரும் அதனால் நம்ம வாழ்க்கையில் இந்த அன்பும் ஆண்டவன் அந்த கடவுளை கண்டுபிடிக்க முடியுனா அந்த வாழ்கிற அர்த்தத்துக்கு அறுத்துமே இல்லாமல் போயிடும் நம்ம வாழ்க்கை அதனால் நம்ம நம்ம இந்த ஜென்மம் இத்தனை தவம் இருந்து இந்த ஜென்மத்துக்கு இந்த எடுத்து வந்திருக்கிறோம்னா கண்டிப்பாக ஒரு ஆன்மீக வழியை தேர்ந்தெடுத்து அந்த கடவுளை நம்ம போய் கண்டிப்பாக அடைய முடியும் ஸோ தெர் இந்த ரெண்டு பர்பஸ் அடைஞ்சால் நம்ம வாழ்க்கையை முழுசாக அது பயனடையும் இது ஒரு சின்ன மெசேஜ் கொடுக்க வரணும் இன்னொன்று வந்து ஒரு சின்ன கதை சொல்லான்ட்ருக்கேன் ஒரு கிராமம் தமிழ்நாட்டில் அங்கே ஒரு சிற்பி இருக்கார் அவர் வந்து ஒரு அம்மன் சிலை வந்து செதுக்கிட்டுருக்கிறார் அங்கே வந்து ஒரு வெளிநாட்டுக்காரர் ஒரு ஜெர்மன் ஜெர்மன் வந்து ஜெர்மனியிலேருந்து வர மக்கள் எப்படின்னா ஒவ்வொரு டீட்டெயிலுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அவர் வந்து இங்கே வந்து இந்த சிற்பி இந்த சிற்பம் வடிவெடுக்கிற இடத்துக்கு வராது நம்ம தமிழ்நாட்டில் சேர்ந்த அந்த சிற்பி வந்து ஒரு அம்மன் சிலையை வந்து செதுக்கிட்ருக்கார் ஒரு மூணு மாதமாக அந்த சிலை பண்ணிகிட்டே இருக்கார் கடைசியில் முடிய ஓரத்தில் பார்த்தீங்கன்னா அவரோட மொழி வந்து அந்த மூக்கில் பட்டு ஒரு சின்ன காயம் இந்த சிலையை வந்து ஒரு இருபது அடி தூரத்தில் மேலே வச்சு அங்கே வழிபாடு செய்கிறோம் ஆனால் அந்த ஜெர்மனி நாட்டுக்காரரை வந்து பார்க்குறாரு மூணு மாதம் முடிஞ்சிருச்சு ஆனால் அந்த சிலையை மேலேயே வைக்கல மறுபடியும் முதலிருந்து அந்த கல் எடுத்து செதுக்க ஆரம்பிக்கிறார் இவருக்கு ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு மூணு மாத உழைப்பு பகலும் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு பண்ணது மறுபடியும் ஏன் செய்கிறாருன்னு கேட்டார் அவர் சொல்கிறாரு மூக்கில் ஒரு சின்ன ஒரு காயம் ஏற்பட்டுச்சு அதனால தான் நான் முதலிருந்து ஆரம்பித்தேன் அப்படிங்கிறார் இவருக்கு வந்து என்னங்கிறாரு மூணு மாதம் கழிச்சும் பண்ணி அது இருபது அடி தூரத்தில் மேலே வைக்கிறீங்க அந்த சின்ன காயம் யாருக்குமே தெரியாது மறுபடியும் எதுக்கு நீங்கள் செய்கிறீங்க அது தேவையே இல்லையே அப்படின்னு அவர் சொல்கிறாரு நான் மற்றவங்களுக்காக செய்யலை எனக்காக நான் செஞ்சேன் அதனால எப்போவுமே வந்து நம்ம லைஃப் வந்து நம்மளுக்காக வாழ நம்ம வந்து பழகினோம்னா தான் மற்றவங்களுக்காக வாழ்கிறது வாழ்க்கை இல்லை நம்மளுக்காக நம்ம தேர்ந்தெடுத்த வழி அது இந்த நாடு வந்து அவ்வளோ ஒரு ஆன்மீக நாட்டில் நம்ம வந்து பிறந்ததே ஒரு பெரிய கிஃப்ட்டு அங்கே வந்து நம்ம இந்த சனாத்தன தர்மாவை எல்லோரும் கடைப்பிடித்து நம்ம இந்தியாவை எங்கேயோ கொண்டு போகணும் மேல் கொண்டு போகணும் என் என்னோடய பாட்டு என் எப்போவுமே ஒரு பாடல் சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க சின்ன வயசில் அதை நான் ஐ திங்க் நான் பேச ஆரம்பிச்சதுலேருந்தே அதுதான் ஃபஸ்ட் ஃபஸ்ட் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க அதை சொல்லி நான் என் முடிக்கிறேன் ஓம்காரம் ஜெய ஓம் காரம் உலகம் ஒளியின் விளக்கம் ஓம்காரம் ஒளியின் முழக்கம் ஓம்காரம் மொழியின் அடிப்படை ஓங்காரம் முடிவும் நடுவும் ஓங்காரம் விண்ணின் விரிவே ஓம் வேத சிகரம் ஓம் காரம் என்னும் எழுத்தும் ஓம்காரம் இசை பனைத்தும் ஓம்காரம் இந்த ஓம் என்கிறது எல்லா வகையான உயிர்களும் எல்லா பொருளும் இருக்குது அதை நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிக்க ஆகணும் அண்ட் நம்ம வாழ்க்கையை வந்து ஒரு பர்பஸ்ஃபுல்லாக வாழணும் இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் மிக்க நன்றி என்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி அமையாத ஆய கிளைகள் அறுபது நல்களையும் ஏய உடம்பின் வேதாந்தாங்க மற்றும் இங்கு மேடையில் முன்புமாக அமன்பிருக்கக்கூடிய அனைத்து துறவிய பெருமக்களுடைய திருவடிகளையும் விளங்கி இந்த அரிய நிறைந்தவை ஆண்டோர் போன்ற நகை பெருநூறு பெருந்தவரும் கல்விதன் வாழ்நாடு இனிதே அமர்ந்திருக்கும் என்னுடைய பணிவாக இருக்காங்க பத்து வருஷத்துக்குள் முடிச்சு ஏற்கனவே தாளாட்டி person அவருதான் பேராசிரியர் சின்ன கையில் பேராசிரியர் கைவல்யம் என்பது வேதாந்த கைவல்லியம் அதை எல்லாம் குறித்து வைப்பதற்கான கால மொத்தத்தில் நான் புரிந்து கொண்டதை அவரவர்கள் ஒவ்வொரு மாதிரி ஒருவர் தத்துவ ரீதியாக பல வருடங்களுக்கு ஃபைல் I have to be a physics professor. நான் physics levelல இருந்தானே ஒரு வியாசாய் வியாசாய் வளர்ந்தப்ப அது மாதிரி நான் புரிஞ்ச கொண்டால அவளே இது ஒரு பதியுது தெரியுமன்றல்ல ஷேர் இப்போ مولانا கேட்கும் உங்களாக்கும் மூணே நேரமெல்லாம் சாப்பிடு எல்லா சவையில ஒரு பிரேங்களா அது பரிசு ஆனால் நான் என்ன கஷ்டம் சொன்னது தெரியாது I love கடல் உணந்து மனசுக்கு ஒரு நிம்மதி தர எப்ப Oh! <laughs> வீடு இல்லை வாசல் இல்லை மனைவி இல்லை மக்கள் ஆனால் தூக்கத்தில் சுகமாக என்ன தூக்கத்தில் அறிதல் மட்டும் மற்றபடி தூக்கத்தில் ஒரு குறையும் தான் எனக்கு சந்தோஷ வேண்டிய ஒரு ஆசிரியர்கள் இருக்கிறாங்க வாய்ப்பு இருந்தால் வாங்க நானும் கற்றுக் கொடுக்குறேன் இல்லைன்னா வாங்க செவ்வொல்ல முடியுமோ இல்லையா எதுக்கு சொன்ன சரி பொறியில் நம்ம காலத்தில் அவங்களுக்கு தான் அழைச்சுட்டு அதனால நம்ம தெரியவர்களுக்கு அறிவு இருக்குது நம்ம தமிழை போட்டுக்கிட்டோம்னா ஞானம் வாங்க பேசலாம் நன்றி கூறி இந்த அளவில் நிறைவு நன்றி சுவாமி அவர்களை திருவிறுக்க வந்திருக்கும் பெரியோர்களே பிரம பிரகாசம் பெற்று விளங்கும் ஞானேஸ்வரிகளே உங்கள் அனைவருக்கும் எங்களுக்கு சிறந்தான் தரக்கும் நாம் இப்பொழுது விரைந்திருப்பது கைவல்ய மகாநாடு இந்த கைவல்யம் என்பது நிறைவு பூரணத்தன்மை அதே வைகல்யம் என்றால் குறைவு இந்த கைவல்யம் என்றால் இந்த உயிர் நிறைவுத்தன்மை அடைதல் என்று இந்த உயிர் எப்படி நிறைவுத்தன்மை அடையும் அதை சொல்வது நமது வேதாந்த சாஸ்திரங்களுக்குள் விளங்குகின்ற இந்த கைவல்ய நவநீத நூல் நவநீதம் என்றால் வெண்ணெய் இது ஒரு பழமொழியை சொல்வார்களே கையில் வெண்ணெயை வைத்துக் கொண்டு நெய்க்கி அதுபோன்று கையில் வந்து நமது பூரண சாஸ்திரமான இந்த கைவல்ய நவநீதம் என்ற முழுமையான உடல் உயிர் ரகசியங்களையும் அதன் உண்மைத்தன்மைகளையும் கூறி இந்த உயிர் இந்த மாயா சம்பந்த உடலிலிருந்து விலகி அது தனித்து வாழும் பக்குவ நிலை எய்துவதற்குண்டான ஒரு முழுமைத்தன்மையை அறிவிக்கின்ற இந்த கைவல்லிய நமது இந்த நூல் நமக்கு இந்த பிறவித்தோட இனிமேலும் வந்துவிடுமோ என்ற அச்சம் நமக்கெல்லாம் என தேவையில்லை இதை வந்து முன்மான் முனைவு அறிவோடு தற்போம் அதாவது அவற்றை ஒவ்வொரு பாடலையும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அங்குதான் விஷய அந்த உள்ள ஒரு ரகசியமே அடங்கி இருக்கின்றது ஏனோ வந்து சராசரியாக பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் படித்ததை போல் படித்து விட்டுப் போகிறோம் என்று சொன்னால் நமக்கு அந்த உண்மைகள் சரிவரக்கூடியாது அது தான் மக்கின ஞானத்தாலே வந்த பந்தமும் வேகாது இதனால் அந்த ஞானம் முழுமைத்தன்மையுடைய ஞானமாக மாற்றுவது நம்முடைய முழுமை பெற்ற இந்த ஜீவாத்மனுடைய ஒரு கடமையாக இருக்கின்றது ஆக இந்த கையில் உள்ள எண்ணெய் இந்த முக்தி இது இந்த பிறவியில் மட்டும்தான் அடைய முடியும் மற்ற ஐயுடைய இந்த பிறவியினாலும் உலகம் தோன்றிய காலத்திலிருந்து இன்று வரை அவை என்ன மாதிரி வாழ்க்கை முறையில் இருந்து வருகின்றதோ இப்பொழுதும் அதே முறையில் தான் அவைகள் இருந்து வருகின்றோம் ஆனால் மனிதன் அப்படியல்ல காலத்து காலம் தன்னுடைய மாறாவுதறிவையை விசையிடத்தால் வேறுபடுகிறார் இத்தனையோ ஒரு அறிவாந்தல் விஷயங்களை சிந்தித்து இந்த பஞ்சபூத உலகை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் விஞ்ஞான அறிவில் விண்ணை தொட்டு நிற்கிறான் ும் இவன் இந்த ஞான விஷயத்திற்குள் வரும் பொழுது இவன் இன்னும் குறைவுபட்ட மனிதனாகவே இருக்கிறான் இந்த பிறவியும் இந்த கொள்கை துன்பத்திலிருந்து தன்னை முழுமையாக நீக்கிக் கொள்ளும் நிலை போதாத ஒரு மனிதனாகவே இன்னும் இருந்து கொண்டிருக்கின்றான் இதை நமது கைவல்லிய நவதேகத்தை முழுமையாக தெளிவாக கற்றுவந்த ஆசனங்களிடம் அண்டி அதே ஒரு தவமாக மேற்கொண்டு அதை நாம் கற்று நிச்சயமாக இந்த முக்தி என்பது நமக்கு எளிதுதான் அதற்கு ஜீவ ஒழுக்கம் கரண ஒழுக்கம் இதெல்லாம் கண்டிப்பாக தேவை அஷ்டாந்த யோகம் கண்டிப்பாக தேவை ஈம நியமங்களில் சரிவர நிற்காமல் ஒரு மனிதனுக்கு நல்ல அறிவு என்பது வைக்காது அந்த ஈம நியமங்களில் சரியாக நின்று வன் நூல் கற்ற ஒரு அறிவு நமக்கு தேவை அதை பற்றி ஒரு ஆழ்ந்த ஒரு சிந்தனையும் புரிந்துணர்வும் தான் நமக்கு இந்த ஞானத்திற்கு நம்மை முன்னேற்றி செல்லக்கூடிய ஒரு பாதைகளாக அமைய பெற்றிருக்கும் ஆகவே இந்த பெருநிலை யானை முக்தி நிலையில் வந்து ஏதோ நாம் படி சில ஞான நூல்களை படித்துவிட்டு குறைத்து கொண்டிருக்கிறோம் தவிர இது எப்படி என்பது யாருக்கும் ஒரு அனுபவத்தில் இன்னும் அது எப்படி என்றால் கடந்து நிலையில் நாம் அடையக்கூடிய ஒரு நிலை முழுக்க மாயா சம்பந்தம் நீங்கிய நாம் அடையக்கூடிய ஒரு நிலை இந்த மாயினுடைய முழுக்க சம்பந்தத்தோடு அந்த நிலையை பற்றி நாம் சிந்திப்பது பேசுவது எல்லாம் ஒரு கற்பனை அவ்வளவுதான் ஆக இந்த மாயினுடைய சம்பந்தம் முழுமையாக நீங்கோருக்குண்டான ஒரு இந்த சாதன சதுத்தயங்களில் நாம் வந்து செய்வர என்றால் நிச்சயமாக நாம் வந்து அந்த முழுமைத்தன்மையை நாம் வந்து அடைய முடியும் ஆகவே எல்லா பெருமக்களும் அந்த சாதன சதுத்தயத்தை வந்து தவறாமல் நிற்க நிற்க வேண்டும் அதுவே வந்து நம் அனைவருக்கு மேற்ற பொருநிலை என்று கூறி குறைத்து திரையிட்டு வரையில் ஒன்றே சாராஜி ஜரப்ரமணே நமக ஓ தரப்பரமருவே நமக ஆனே முகன் ஆறும் முகநம்பிக்கை கொன்னம்பன் யானகுருவானியை மனசைவார் ஜகத்துண்டாம் அச்சகத்தை மலுமகன் நிகரெனவே மதிக்கிடாமல் திரும்பு மதிமீன்றும் தேகாதிதானென்றும் தெரிந்த அழிந்த என்னை உணது வடிவு ஈதென்று தத்துவ வசி பொருளுக்கும் உழப்பில்லாத நகரனை சுரூபானந்தர் திருபதமும் கருத்தொல் வைப்பா திருச்சுரம்பணம் புருஷார்த்தம் அப்படின்னு சொல்றாரு புருஷார்த்தம் அப்படின்னா குருடர்களின் சைக்கு விஷயமா அதிலே புருஷார்த்தம் குருடர்னா மனிதர்கள் மனிதர்கள் எல்லாரும் விரும்புறதுக்கு பேர் புருஷார்த்தமும் பேர் அது வந்து அறம் பொருள் இன்பம் வீடுன்னு நான்கு இருக்கு அறம்பொருள் இன்பம் வீடுன்னு நாம் கேட்கும் அறம்பொருள் இன்பம் இந்த மூன்றையும் நம்ம திருக்குறள் நமக்கு திருவள்ளுவரே சொல்லி இருக்க அதே திருவள்ளுவர் வந்து வீடை பத்தி நமக்கு சொல்லாம சொல்லி இருக்கிறார் திருக்குறள் நம்ம என்ன எல்லாத்தையும் தெரியும் அப்ப இந்த வீடு என்ன என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் வீடு என்ன மோட்சம்னு அர்த்தம் மோட்சம்னா பெருவான் நிலையை அடையிறதுன்னு அர்த்தம் அதாவது வாழ்ந்து கொண்டு விற்கும்போது ஜீவன் புத்தி நிலை அடைந்து அதுக்கு விவேக புத்தி அடையிறதுக்கிட்டே பிறவான் நிலையன்னு பெயர் அந்த ஜீவன் புத்தி எப்படி அடையிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம்னா நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டால்தே ஜீவன் புத்தி நிலையை அடைய முடியும் அதுக்குத்தான் ஞானம்னு பெயரு ஆத்ம ஞானம்னு பேர் அந்த நான்கிறதை வந்து எல்லாருமே இப்போ தெரிஞ்சு வச்சிருக்கோம் ஒவ்வொரு மாதிரி தெரிஞ்சு வச்சுருக்காங்க வந்து சரீரத்தை ஆன்மான் என்று ஜீவன ஆன்மான் என்றும் சச்சிதானந்த சுரூபத்தை நான் என்றும் தெரிஞ்சிருக்கிறார் உலகத்தார்கள் தெரிஞ்சிருக்கிற அஞ்ஞானிகள் எல்லாருமே சரீரத்தை நான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஜீவனை நான் நினைச்சுக்கிட்டு ஒரு சில பேர் தெரிஞ்சிருக்காங்க சரீரம் போனாலும் ஜீவன் அறியாது இன்னொரு சரீரை எடுக்கும் அந்த சரீரை எடுக்கிறதுக்கு இப்போ நல்லா நல்லா புண்ணியம்லாம் பண்ணணும் அடுத்த கருவியில் நல்ல நிலையாக இருக்கணும் நல்லா நோய் நொடி இல்லாமல் நல்லா அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி புண்ணிய கரமெல்லாம் பண்ணுறாங்க அவங்களாம் ஜீவனை நானே நினைச்சு வச்சுக்கணும் அதுக்கடுத்து ஆத்மாதான் நானும் தெரிஞ்சுக்கிறோம் ஆத்மாங்கிறது இந்த இடத்துல சச்சிதானந்த ஆத்மானு நம்ம எடுத்துக்கிறோம் இது யாருக்கு தெரியும்னு கேட்டால் வேதாந்தத்தை வந்து கேட்கிறவங்க படித்தவர்களுக்கு தெரியும் இதேவே சாஸ்திரத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கு கெளன ஆன்மா மித்தையான்மா கர்த்தான்மா முக்கிய ஆத்மான்னு சொல்லியிருக்கு சாஸ்திரத்துலேயே வேதாந்த சாஸ்திரத்துலேயே நான்கு பிரிவாக சொல்லப்பட்டிருக்கு கெளன அண்ணாங்கிறது புத்திரனை சொல்லப்பட்டிருக்கு மித்தையாண்மாங்கிறது சரீரத்தை கர்த்தா அண்ணாங்கிறது ஜீவனை முக்கிய ஆத்மாங்கிறது நம்மளுடைய யதார்த்த ஸ்வரூபம் உண்மையான சுரூபம் அதுதான் முக்கிய ஆத்மா சரி ஆத்மா எங்கே இருக்குது பிரம்மம் எங்கே இருக்குதுன்னு முதல்ல நம்ம பார்த்தோம் பிரம்மம் வந்து எங்கே இருக்குது அதுதான் ஒரு விஷயம் இது பெரிய விஷயம் நம்ம இதெல்லாம் தேடி தேடி அணுஞ்சிக்கிட்டு ஆத்மா எங்கே இருக்குது இருக்கா தலையில் இருக்கா குருவு மத்தியில் இருக்கா இப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கும் நினைச்சுக்கிட்டே இருக்க எங்கு நீக்கம் நிறைந்திருக்கிறது இப்ப அதுக்கு என்ன செய்யணும் முதல்ல நம்மக்குள்ள உடம்பு இருக்க நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஆத்மாவை அறிஞ்சோம்னா எங்கு அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அது எப்படிங்க அக்கா இப்போ என்ம்மா கண்ணு இருக்கு ஏங்காந்து பார்த்துது ஏங்காது கேட்குது ஏன் ஆத்து சுமையறியது அப்படின்னா என் கண்ணை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்னா உலகத்தில் இருக்க எல்லா கண்ணுமே பற்றியும் பார்த்து எல்லா காதும் கேட்கு எல்லா பார்த்துமே பேசும் அப்படி சொன்னாங்க உன்ன தெரிஞ்சால் அதே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிடுவோம் அதே போல் நம்ம உடம்புக்குள்ளே இந்த ஆத்மா இருக்குது சச்சிதானந்த சுரூபம் இருக்குது அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா எங்கே அதுலேயே இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிடலாம் அதுக்காகத்தையும் நம்ம உடம்புக்குள்ள முதல் தெரிஞ்சுக்கிடுவோம் அதெல்லாம் சாசனப்படுத்தி கொடுக்கலாம் நிறையா திணி அதாவது ஆத்மா வந்து சச்சிதானந்த சூருமா அப்படிங்கறத கொஞ்சம் சுருக்கமாக சொல்றேன் சத்து அப்படின்னா மூன்று காலத்தில் இருக்கிறதுக்கு சத்துன்னு பேரு சித்துன்னா அறியறதுக்கு சித்துன்னு பேரு பிரியமா இருக்கிறதுக்கு ஆனந்தம்னு பேரு சத்து வந்து மூன்று பிரிவாக சொல்லப்பட்டிருக்கும் வியாபாரிய சத்து பிரதாதிவாசி சத்து பரமாத்திய சத்து கண்ணுக்கு முன்னால தெரிய ிய சொத்து கனவு காதல் இது எல்லாம் பிராதி பாசிய சொத்து ஆத்மா ஒண்ணு பரமாத்ம சொத்து இப்ப கண்ணுக்கு முன்னால தெரிய வியவகாரிய சத்த பொய்யன்னு தெரியணும்னா நமக்கு ஆத்ம ஞானம் வரும் கனவுல இருக்கிறத பொய்யன்னு சொல்லணும்னா முடிச்சு பார்த்தா போடலாம் பொய்யன்னு தெரிஞ்சுக்கலாம் ஆனா பரமாத்ம சத்துக்கே அது பிரம்மம் ஆத்மா அதை வந்து பொய்யில் எப்பயும் சொல்ல முடியாது அதத்தே வந்து சா இதை கை வெளியத்திலையும் சொல்வார் நாசரீரத்தில் இருக்கும் சரீரிதன் நீ நான் வேத மகா வாக்கியம் நீ சச்சிதானந்தம் என்றும் ஆசிரியர்களின் பிரம்மமான எனினும் நாசத்து சச்சிதானந்த நான் என்ன இவன் மண்ணும் அனுபவம் எங்கனே கோசப்புறங்களை இடித்து தகர்க்கும் குருநாதனே அப்படிங்கிறார் சாசனம் சொல்லுது குருன்னு சொல்றாரு சச்சிதாரன் என்னுடைய அனுபவம் தெரியலையே அப்படின்னு சிஷியன் கேட்க அதுக்குத்தான் அடுத்த செய்தியில் சொல்ற ஜென்மாந்தரம் செய்த வினைகள் உடல் தருமனில் செல்காலம் உள் உண்டலோ கண்ம அனுபவ நரகசொர்க்கமனில் வருகின்ற காலத்தில் உண் உண்டலோ உன்மாத யாதனா உடல் கடவுள் மானட உடல் மாறி மாறி அறியும் தன் மாயப்புடன் கடினம் இவன் இருப்பது கொண்டு சத்து என்பது ஒக்கும் மகனே முன்னால் எத்தனையோ பெருவி இல்லை நம்ம பாவமணியம் பண்ணதினால இப்போ பெருவி எடுத்திருக்கோம் அதனால் முன்னால் பெருமை இருந்திருக்கு முன்னால் நம்ம இருக்கிறோம் இருந்தோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ இருக்கிறோம் பாவமணியத்தை அடுத்த ஜென்மத்தில் அனுபவிப்பதற்காக நம்ம பறப்போம் அதனால் நம்ம இருக்கிறோம் அதனால் அதுக்கு சத்துன்னு அர்த்தம் நம்மளுடைய உடல் மானோட உடல் கடவுள உடல் எல்லாமே மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படி இருந்தாலும் ஆத்மாவாக நான் வந்து அறியாமல் இருக்கிறேங்கிறதுக்கு சத்துன்னு சொல்கிறேன் நம்மளுடைய சொருபத்தை சத்து சொருபம் அதுக்கடுத்து சித்திங்கிறதுக்கு சொல்கிறேன் இருளாக கூடும் சுத்தியில் ராத்திரியில் ரவி சுடரற்ற பொழுது மறளாமல் இருளையும் பொருளையும் தெரிகின்ற லைவன் சித்தாகுமே பெருவாழ்வு இருக்கத்தானே தனியனத்தில் தேராது பிரியமாதனால் அறியாத பிரியம் சுகத்தில் வருமாதலால் ஆனந்தமாக வைந்தனே அதாவது மூன்று காலத்திலேயும் அறிகிறதுனால சித்து அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு விழிப்புலையும் இருக்கிறோம் கனவுலையும் இருக்கிறோம் தூக்கத்துலேயும் அறு இருக்கிறோம் விஷயங்கள் மாறுது ஆனால் மூன்று காலத்தை அறிவுவன் ஆத்மா அதுதான் நான் அப்படிங்கிறதுனால சித்து ஆனந்தங்கிறது எல்லா பொருளிடத்தில் இருந்தாலும் தன்னிடத்தில் எப்பொழுதும் பிரிய மாறாமல் இருக்கும் தாக்கி எல்லா இடத்துலையும் பிரியை மாறி போவோம் நம்ம வந்து ஆனந்த ஸ்வரூபம் இப்படிங்கிற விஷயமெல்லாம் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு காலம் கருதி அதை சுருக்கமாக நிறைவு செய்கிறேன் ஹரி ஓம் நன்றி ராஜ்மையா அவர்களே விஜயண்ட நம பார்வதிபதே ரஜன மகாதேவா சத்ருநாத் மகராஜிக்கு ஜெய அடுத்ததாக கோவை தீர்த்திபாளையத்தை சேர்ந்த தீர்க்க தரிசி தன்னும் கருதாத தியானம் கொண்ட தியாகராஜ சாமிகளின் இந்த நிகழ்ச்சிக்கு சென்று சம்பாசனையாக சாதிப்பவருக்கும் சாதனை புரிபவருக்கும் சுலபமாக குரு சிசி சம்பாசனையாக உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் குருநாதர் வந்து சிசியனுக்கு கைகளில் என்ன முழுதும் உபதேசித்து முடித்தார் அதுக்கப்புறம் சிசேனுக்கு மறுபடியும் சந்தேகம் சுவாமி கை வெள்ளிய பூரம் படிச்சுட்டேன் தத்துவ விசாரணை செய்து சகல சந்தேகமும் போய் அத்துவிதம் தானாதன் அபரோச்ச ஞானமாக சொன்னீங்க ஆனால் எனக்கு ஜெகம் தோன்றுது துக்கம் வருதே நீங்க பஞ்சீகரணப்பட்டு வந்ததெல்லாம் சொல்லிட்டீங்க இருந்தாலும் எனக்கு துக்கம் ஏன் வருதுன்னு தெரியல அதனால எனக்கு சுருக்கமா அழுத்தமா வகிற மாதிரி உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு கேட்கிறேன் இந்த ஜகத்து எப்படி வந்தது அப்படின்னு எனக்கு மறுபடியும் சொல்லுங்க அப்படின்னு குரு கேட்டேன் அப்படின்னு குரு சரி எப்பா உனக்கு கூறிய மாதிரி சூருக்குமா நான் சொல்றேன் அப்படின்னு இந்த ஜெகத்தை எப்படி வந்ததுன்னா இந்த தாய் பெற்றது பிள்ளை பெற்றது போல் வந்ததுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க அதையும் கேட்டால் சரி நான் வாசனை பண்ணி பார்த்துட்டு சாமி தாய் பிள்ளை பெறுவது சரிதான் ஆனால் தாய் வேறு பிள்ளை வேற இருக்காங்களே கண்ட கண்டமாக இருக்கிறாங்களே பிரம்மஸ்வரப்ப வந்து அகண்டத்துவம் சொன்னீங்களே நீங்கள் கண்டம கண்டத்துவம் தோஷம் வருது அப்படின்னு சாமியிட்ட கேட்டாங்க ஓ அப்படி கேட்டீங்கப்பா சரி பரவாயில்ல உங்களுக்கு மறுபடியும் கூறிய மாதிரி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி போட்டு பால்லருந்து தயிர் வந்த மாதிரி வருதுப்பா அப்படின்னு கேட்பேன் அதை கேட்ட சீடேன் கொஞ்ச நேரம் வாசகிட்டு பார்த்துட்டு சாமி நீ இதுவும் எனக்கு சமாதானம் ஆகலை பால்ல இருந்து தயிர் வருது சகி சகிஜன்தான் ஆனால் பால் கெட்டு தானே தயிர் வருது அப்போ பிரம்மம் கெட்டு ஜகத் வருதுங்களா அப்படின்னு கேட்கிறாங்க அதை கேட்டது இல்ல இல்ல நீ கண்டத்து சொன்னா அதனால ஒண்ணு மறுபடியும் என்ன சார் மண்ணிலிருந்து தகவல்களா அப்படின்னு கேட்ட ஆ இல்லைப்பா இல்லப்பா நீ வந்து எட்டு வந்ததுன்னு சொன்னி இல்லையா கெடாமையே வந்ததுங்கிறது தான் நான் சொல்ல வந்தேன் பரவாயில்ல பரவாயில்லை உனக்கு மறுபடியும் கூறிகிற மாதிரி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குருநாதன் சொல்கிறேன் சூரியன் பிரதிபிம்பிக்கிற மாதிரி வந்ததப்பா அப்படின் அதை கேட்ட சீடன் மோசனை பண்ணி பண்ணிட்டு இது எனக்கு சமாதான விவசாமி ஏன்னா சூரியன் பிரதிபிம்பிக்கிறது சரி ஆனால் பிரிது பிம்பிக்கிறதுக்குன்னு ஒரு பொருள் வேணும் தண்ணி வேணும் இல்லைன்னா கண்ணாடி வேணும் அப்போ பிரம்மத்துக்கு வேற ஒரு பொருள் இருக்குது இல்லை அப்படின்னு கேட்குறான் ஆனால் இல்லைப்பா இல்லைப்பா நீ விகாரப்பட்டு வந்துன்னு கேட்டீங்க இல்லையா அதுக்காக விகாரம் இல்லாமல் வந்துச்சு இங்கே இருக்கா சொன்னேன் இல்லை பரவாயில்ல பரவாயில்ல மறுபடியும் நான் சமாதானமாக சொல்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் நாள் கழிச்சு பாம்பு சிப்பில் வெள்ளி வந்ததுப்பா அப்படின்ட்டா அதை கேட்ட சீட வாசனை பார்த்துட்டு இது எனக்கு சமாதானம் ஆகலைப்பா ஏன்னா கயிற்றில் பாம்பு விசாரித்தா பாம்பு இல்லை செப்பியில் வெள்ளி விசாரித்த வெள்ளி இல்லை அப்போ பிரம்மத்தை விசாரிச்சது அப்போ ஜெகத்துமே இருக்கக்கூடாத இருக்குதா அப்படின் இல்லை இல்லைப்பா நீதி பிரதிபிம்பிக்கிறதுக்கு ஒரு பொருள் வேணும் கிடையாது பிரதிபிம்பிக்காமலேயே பாம்பு கயிறு தெரிஞ்சு விசாரித்தா அப்படின்னு சொன்னேன் பிரதிபிம்பிக்கலைங்க அப்படின்னு இல்லை எங்களுக்கு இது சமாதானம் இல்லை சரி சரி இப்ப உனக்கு பரவாயில்ல இப்போ நீர் மாதிரி மாட்டி உன் சொல்றேன் அப்படின்ட்டு விட்டு இப்ப சொல்ற காணல் நீர் போல வந்ததுப்பா அப்படின்ட்டு அதை கேட்ட சீட்டம் வாசனை பார்த்துட்டு எது எனக்கு சமாதானம் வச்சாங்க இருந்தாலும் கொஞ்சம் பரவாயில்லதான் எனக்கு இருந்தாலே எனக்கு சமாதானம் ஆகல ஏன்னா பிரிதி பிம்பிக்கு காணல் நீர் சொல்லிட்டீங்க அங்கே தண்ணி எடுக்கவோ துவைக்கவோ ஆனால் இங்கே ஜகத்துக்குள்ளே எனக்கு விவகாரம் இருக்குது துன்பம் வருது எக்கச்சக்கமான பிரச்சனை வருது அப்புறம் இது எனக்கு சமாதானம் ஆகுது சாமி என்ன சாமி ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் கூறியிருமாரி சொல்லுங்கள் கொஞ்சம் கிருஷ்ணாந்த ராஸ்தாந்த மக்கள் சொல்லுங்கள் ஆ அப்படின்னு கேட்டேன் சரியப்பா உனக்கு முடிவாக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குருநாஷ் சொன்னார் நீ சொப்பனம் காண்கிறீ இல்லையா அந்த சொப்பனத்தில் நீ பிச்சைக்காரனாக இருக்கலாம் கோடீஸ்வரனாக இருக்கலாம் ஏதோ வேண்டாத விஷயம் துன்பங்கள் வரலாம் இன்பங்கள் வரலாம் இதெல்லாம் விழித்த உடனே உனக்கு மனசில் நழுவி போயிருக்கு இல்லையா இது சொப்பனம் அப்படின்னு அதுலேருந்து அந்த துக்கத்திலருந்தோ சுகத்திலேருந்தோ உனக்கு விலகிடுறது இல்லையா அதுபோல ஞான விழிப்பு வந்து அந்த ஜகத்தை சொப்பனம் போல நீங்கிடும் அப்படிங்கிற இது நிறு தாஸ்தாந்தமாக வச்சுக்கோ அப்புறம் ஆமாம் சார் நான் தாஸ்தாந்தமாக திருஷ்டாந்தமாக தான் எனக்கு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அப்போது கிறிஸ்தாந்தமாக என்னென்னா பூமி தத்துவம் நீர்த்தத்துவம் காற்று தத்துவம் அக்னி தத்துவம் எல்லாம் சலனப்பட்டிருந்தாலும் சர்வசாட்சியாக ஆகாயம் விளங்கி கொண்டிருக்குது இல்லையா அதுபோல் கிறிஸ்தாந்தத்தில் ஆகாயத்தையும் காஸ்தாந்தத்தில் சொப்பனத்தையும் நீ கைகொண்டு உறுதியாக நின்று உன்னை பிரிந்து உன்னை அறி உன்னை விசாரித்து பிரிந்து அறிந்து கொள்ளு அப்படிங்கிறார் அதை கேட்ட செய்தான் சரிங்க சாமி இதெல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க இப்ப இதுக்கு நான் என்ன பண்ணணும் தவம் பண்ணணுமா இல்லை யோகம் பண்ணணுமா அப்படியெல்லாம் கேட்குறேன் எதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம்ப்பா தத்துவ விசாரணை பண்ணி உங்களுக்கு பிரிச்சு தெரிஞ்சுக்கோ அப்புறம் இதெல்லாம் எது சொல்லி வச்சிருக்கு அப்படிங்கிற இதெல்லாம் எல்லாரும் கடை தேர்றத சொல்லியிருக்கு தீவிரம் தீவிரகரம் மந்தம் மந்தம் எல்லாருமே தேர்தல சொல்லியிருக்கு உனக்கு இது வேண்டியதில் தத்துவம் விசாரணை பண்ணி நீ உனக்கு திரிச்சு தெரிஞ்சுருக்கோம் மந்த புத்தி உங்களுக்கு தான் யோகம் தியானம் இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற அவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா இந்த அஞ்சு அவஸ்தை பற்றி எல்லாம் நம்மளுக்கு தெரியாது தாக்கறது தெரியாது சொப்பனு தெரியாது சுளுத்தின்ன தெரியாது துரியோன்னு தெரியாது துரியாதங்களை தெரியாது அவங்க எப்படி இருப்பாங்கன்னா நாமரூபத்துக்கிடமான ஜாகிரத அவஸ்தைக்கும் சச்சிதானத்துக்கிடமான துரியாதிதாவஸ்தைக்கும் நடுநின்ற அஞ்ஞானத்துக்கிடமான சுளுத்தி அவஸ்தையில் தூங்கி மாயைக்கிடமான சொப்பனைய அவஸ்தையில் அதோமுகப்பட்டு சாக்கிரத்தில் பொருந்தி ஜனத்தில் பொருந்தி பெருமைக்கு துன்பத்துக்கு வருவாங்க அவங்களுக்கு இந்த அஞ்சு அவஸ்தை தெரியாது சச்சிதானந்த ஸ்வரூபத்தினுடைய சாயம் தான் சுழுக்கியில் விளங்குது சத்துரூபசக்தியாகவும் சித்துரூபசக்தியாகவும் ச ஆனந்தரூபசக்தியாக சச்சிதானந்தம் விளங்குதுன்னா நித்தியத்துவம் நிறதிசியத்துவம் இது விவாதிகத்துவமும் விளங்கிட்டு அப்படியே அது சிந்திக்க முடியலை நித்தியத்துவம் அப்படின்னு சொன்னோம்னா நிலையான ஒரு எல்லா ஜீவ கொடிகளுக்கும் ஆனந்தம்ன்றது வேறுபட்டு விளங்காதே சுகத்து சுகந்தான் இருக்கும் சொப்பனத்தில் மாறுபடும் ஜாகத்தில் மாறுபடும் தூக்கங்கிறது எல்லாத்துக்கும் ஒரே அனுபவம் தாங்க அதனால தான் நித்தியத்துவம் நிரதிசியத்துவம் அப்படின்னா தூக்கத்துக்கு உறங்க நாங்கள் போகிறோம் ஒரு நாள் வந்துருச்சு போர் அடிச்சிருச்சு நான் தூங்க போகிறது இல்லை இவ்வளோ வருஷம் தூங்கிட்டு அப்படின்னு யாரும் மறுக்கிறது இல்லை அதனால் நிறதிசியத்துவம் நிறதிசியத்துவமோ அதை நிர் உபாதிதத்துவம்னால் எந்த தத்துவமாக அந்த உபாதியில் முழுக்க முழுக்க உபாதி போகிற நீங்கி முப்பத்தாயிர தத்துவம் தொண்ணூத்தாயிர தத்துவங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் நீங்கி நிர் உபாதிகமாக இருக்கக்கூடிய இந்த சச்சிதாரத்துடைய சாயல் நித்தியத்துவமாக இருக்கக்கூடிய சுருக்கிய அவஸ்தையில் நித்தியத்துவம் சத்தாக இருக்குது நிரதிசியத்துவம் சித்தாக இருக்கிறது நிர் உபாதிகம் உபாதி அடக்கத்தில் ஆனந்தமாக இருக்கிறது இது மாதிரி அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க அப்போ அதெல்லாம் தெரியாமல் இவனுக்கு மலம் ஆணவம் கண்ம மாயங்கள் உண்மளத்தோட அந்த கணக்கில் இருக்கிறதுனால தான் இந்த தியானம் தவம் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு உனக்கு இது வேண்டி தப்பா சொல்லிட்டு க கர்மகாண்டம் பக்தி ஞான காண்டத்தை கொஞ்சம் ஒவ்வொரு வரியில் சொல்லி கொடுத்துக்கிறேன் எனக்கு டைம் கம்மியாக முடிச்சுருக்காங்க அதுவும் நான் பார்க்கணும் வேதத்திலே கர்மகாலத்தில் கூறியபடி நிஷ்காமிய தர்மத்தினால் தமவுக்கு அம்சமான ஸ்தூளத்துவம் நீங்கி சூட்சமை பற்றி உண்டாகும் அப்படின்னு சொல்ல அவளை சுற்றமாக சொல்கிறோம் அப்போ நீஸ்காமிய கர்மம் செய்யுறீன்னா ஒன்று தூளை புத்தி போயிடும் சித்த சுற்றி உண்டு அந்த கருணத்தில் மலை நீக்கம் உண்டாகும் அப்போ நிஷ்காமிய தர்மத்தினால் அந்த மழை நீக்கம் உண்டாகும்போது ஈஸ்வரன் அனுகிரகம் கிடைக்கும் இவன் பரவ உப உபகாரமா பண்றான் எல்லாத்துக்கும் உதவிகாரமா இருக்கிறான் படத்தில் அனுகிரம் கஷ்டம் இரண்டாவது பக்திகாரத்திலே பேரத்திலே பக்தி காலத்திலே கூறியபடி சகுண உபாசனையினால் பிரஜோகுண அம்சமான சலன வீர்த்தி நீங்கி சித்தம் ஏகத்திரம் பெறும் சொல்றார் அப்போது ஒரு சகுன உபாசனை அவன் இந்த நிஷ்காமிக்கு கர்ம செய் கர்மத்தை செய்கிறதுனாலையும் ஒரு சகுன உபாசனை ஒரு குரு ரூபமோ அல்லது இஷ்ட தெய்வமோ இல்லை குல தெய்வமும் பண்ணி அந்த சலன விற்பி நீங்கள் வைக்கிறான் சலன விர்த்திங்க ரஜகுணம் அதில் பதிமூணு சித்தவர்த்திகள் இருக்குது ராகதுவேச காம ரோக லோகம் மோக மதம் ஆச்சு இரிசை தம்பி அசுச்சி கேட்பட்டு ஒன்றுக்கு ஒன்று பின்னி வந்துடும் ராகம் பதிமூணுக்கும் பின்னி வந்துடும் அதனால் இதெல்லாம் நிற்கிறது சலன விற்பி ஏகாக்கிரம் சித்தம் அந்த சித்தம் ஏகாக்கரம் சகுன உபாசனால் ரஜகுண அம்சமான சலனி சித்த யாகக்கரம் பெறும் அதுக்காக தான் ஞாக கே நுண உபாசனை அந்த சித்த யாகாக்கரம் கட்டுறதுனால சலனு விருத்தி போகுது நிஷ்காமிய கருமத்தினால சூழ போகுது ரெண்டும் போனதுனால அவனுக்கு சத்துவகுணம் வேலிட்டனால சத்துவகுணம் வேலிட்டனால அவனுக்கு ஞான காண்டத்தில் கூறியபடி நெருக்குணவு உபாசனை கொடுக்கும் நெருக்குணவு உபாசனைனா குணரூபம் இல்லாமல் இல்லைங்க சச்சிதாங்கம் இல்லைங்கிறது நிருக்குண உபாசனை சமபுத்தியாக இருக்கிறது நிருபுண உபாசனை அது அபின்னப்பட்டு அறிமுகமாக இருக்கிறதுக்கு குணரூபம் இல்லாவிட்டதுக்கு தன்னை ஆத்மஸ்வரூபத்தை அறியக்கூடிய விசாரணை தான் நெருக்குணவு பார்த்து அதனால் அவன் சாதனை சதுர்த்தி கைகூடி இருவளை வகுப்பு மலப்பதிப்பாக வந்த காலத்து பெருசக்தி அறிவினாலே குரு லாபம் உண்டாகி தத்துவம் விசாரணை செஞ்சு அவன் தன்னை அடித்து தன்னை தலையின் அடிமன் கூறிக்கொண்டு காலம் தாமதமாக இருக்க நன்றி வணக்கம் மகாதேவா சத்குரா மகாராஜி சென்னை சந்தூரு கமலாபந்த ஞானப்பீடம் கங்கையின் சடையில் தரித்து மயிழும் தரத்தில் தரித்து உத்தரம் காட்டொழுத்து தனிமங்கிலாடும் கண்டாழக்கபின்னாய சங்கரி சடாதாரி கல்யாணி தற்காணி தந்த தந்தி முகனோடு மற்ற அஞ்சு பெயர் தெய்வமே மங்கையதம் இன்பெரும் தும்பினை விரும்பும் மடமாக திவிட்ட அதீதர் வாழ்வுக்கும் வாழ்வாய வாழ்நிலைகளுக்கு முன் மாரடி தியானிக்கவும் அங்க என்ன என் கனி என திருவருளை அடையவும் கருணை நருவாய் அருமறை புகழ்ந்த திருமுருக சிவ சரவணியே அமர போதே எல்லாம் அல்ல சவுரமான கருணை நாடு இங்கே பேசுவதற்கு நான் இந்த கைவிலை மா மாநில மாநாடு முதல் மாநாடு அரியார் தியாகராஜ சுவாமிகளாக விளக்கி வைக்கப்பட்டு இன்று நான்காவது மாநில மாநில மாநாடாக இங்கே கோவை மாவட்டத்தில் உள்ளாட்சி நகரிலே மூன்று நாளாக நடந்து கொண்டிருக்கின்றது இது இரண்டாவது நாள் இந்த மாநாட்டிலே கலந்து கொண்ட அனைத்து அன்பர்களுக்கும் பொன்னாத்தருடைய இருக்க மனமாந்தன்களை தெரிவித்து என் சிற்று ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் நமக்கு திடஞானி தரிசனமே தீர்த்த மாடல் திடஞானி தரிசனமே தேவபூஜை திடஞானி தரிசனமே நிபதவங்கள் திடஞானி தரிசனமே செய்யும் அறங்கள் திடஞானி தரிசனமே சிவத்தின் சேவை திடஞானி தரிசனமே மேவதற்கு திரிவிதமாக உலகத்தில் அரித உம் இப்போ இந்த நிலையிலாம் நாம் வந்து எங்கே இருந்து இதை எப்படி அடையலாம் எதை விட்டால் இந்த நிலையை அடைய முடியும் இந்த ஞானிகளுடைய பொற்பாளங்களை எப்படி வாங்கலாம்னு திருமூலராக சொல்லிட்டாரு நம்ம எந்த நிலையில் இருந்தால் இந்த நிலையை அடைய முடியும் அப்படின்றத நம்ம யோசிக்கும் அது நம்ம கையொல்லத்தில் முதல் மாடலிலே தாண்டவராய சுவாமிகள் எந்த ஆசையை விட்டால் நாம் இந்த நிலையை ஏறுவோம் அப்படி என்று நமக்கு தெரிந்த தெளிவாக முதல் பாடலிலே நமக்கு தந்திருக்கிறார் அதுவும் கைவாய்களே பொன்னிலம் மாதர் ஆசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளும் தன்னில் அந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் என் நிலம் கழிணும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவம் ஏக நாயகன் பதவிகள் தோற்றி இந்த இந்த ஆசை பெண்ணாசை பொண்ணாசை மன்னன் இந்த மூணு ஆசை யார் விடுறார்களோ அவர்களால் இந்த ஞானத்தை அடைய முடியும் என்று சுவாமியினுடைய திட்டவட்டமான முடிவு அப்படி நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த ஆசையை வைத்து கொண்டு எப்படி இந்த ஆசை எப்படிதுன்னா ஒரு மரத்தை நம்ம ஜடமான மரத்தை நாம் பிடித்து கொண்டு அது விடலை அது விடலை அது விடலைன்னு எப்படி சொல்கிறோமோ அது மாதிரி இந்த மூ ஆசையை நாம் கொண்டு அல்லப்பட்டு இந்த பாமசாமியும் சொன்னார் மறு பெண் ஆசை வளர்ந்த மறு பெண் ஆசை மறக்க வேண்டும் முனை மறவாதி இருக்க வேண்டும் மதி வேண்டும் நின் கருமனை நிதி வேண்டும் நுமையற்ற வாயு நாம் வாழ வேண்டும் தர்மமிலும் சென்னையில் கந்தகோட்டத்து வளர்வம் வந்தவேலே மட மார்க்கத்தை விட்டதீதர் வாழ்வுக்கும் வாழ்வாய வாழ்வினை அழிக்கவும் மலரடி தியானிக்கவும் அங்கையும் நெல்லியன் கனியனை திருவர்கள் அடையும் இந்த ஞானம் எப்படினா உள்ளங்கை நெல்லி போல நமக்கு கண்பூராக தெரிந்தும் வாழும் தினத்திலே மக்களே இப்படி போய் விழுகின்றீர்களே என்று நமக்கு ஞானிகள் அரு அறிவுறுத்தி இருக்கிறார்கள் அதை நாம் இந்த காலில் வாங்கி இந்த காலை விட்டு மாமன் மாநாடுனா இருந்தாலும் சாதி சங்க பெற்று பிரசங்கம் ஆனாலும் கேட்கறோம் அதை சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து எது வேண்டும் எது வேண்டாம் என்ற சிந்தனையில நாம் போவதில்லை அதனால் நாம் இந்த பந்தத்திலே அடிப்போ அகப்பட்டு கொண்டு நாம் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறோம் அதுதான் இதுபோல் மாணவர்கள் மூலமாக நம்மளுக்கு அறிவுரை தந்து மகானுடைய பொற்பாதங்களை வணங்கி நாம் நல்ல நிலை அடைவது என்று சொல்லி பேச வாய்ப்பில் இன்றைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி நம பார்வதி பதையே அரக சத்குருநாத் மகாராஜி வெண்கலவணி சிவ திருச்சிற்றுபுரி திருவாக்கம் செய்தெடும் கைகூட்டும் செஞ்சல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் ஆதலால் வானோரும் யானை முகத்தானே காதலால் கூப்பு விரதம் கை வணக்கத்திற்கும் மரியாதைக்கு அருகே அருள்நலம் சார்ந்த பெரியவர்களே ஆன்மீனிய ஒருமைப்பாடோடைய மிக தெய்வ நலம் தமிழக உயிரிய தாய்மார்கள் எல்லோருடைய சிந்தாமரி திருவிழிகளையும் வணங்கி கைவல்லிய பாடம் பொள்ளாச்சியில் இருந்து தெற்கு பகுதியிலே நடைபெற்ற முத்தி கவுண்டர் வானாடுகள் திருமிய கவுண்டர் கோடைங்கிவட்டி பழனியப்பசாமி அவர்கள் ரெட்டியாரூர் எங்கள் குருநாதர் பழனியப்பசாமி அவர்கள் மாரியம்மை அரு சென்ற வணக்கத்தை செலுத்திவிட்டு நிரம்பி இருக்கக்கூடிய மாணிக்கத்தாயும் ராஜா அவர்களுடைய சிந்தாவதி திருவிடிகளையும் வணங்கி இந்த மேடையில் நான்காவது வேதமாக பொள்ளாச்சியில் நடைபெறுகிற சாம்ப வேதத்தின் மாநாட்டை தலைமையேற்று நடைபெறுத்த என் அன்பிற்கும் பாசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய யோகானந்த சாமியர்களுடைய சிந்தாமனை திருவடியும் வணங்கி இன்றைய தினம் பொய் கைத்து மெய்யானார் இன்றைய தினமே அடி தினமும் காலை பொழுது பொய் வாழ்க்கை மெய் வாழ்க்கை இந்த பிரபஞ்சத்தை படைத்து விட்டு எல்லா உயிர்களையும் படைத்து மனிதனையும் படைத்து மனிதனுக்கு ஆறாம் அறிவையும் கொடுத்து அவனுக்கு தேவையான உணவுகளையும் படைத்து இந்த உடம்புக்குள்ளேயே பொய் இன்பத்தையும் மெய்யின்பத்தையும் வைத்து மறைந்திருக்கக்கூடிய மறை நாயகனை போற்றுகின்ற மெய்யின்ப நாள் இன்றைய நாள் கைவரிய நாள் மாநாள் ரிக்கு எஜுத் அதரவணம் நாலாவது மாநில மாநாடு தாசமார்க்கும் சகமார்க்கம் இந்த உலகத்திலே மனிதன் முக்தி விலையடைய வேண்டும் என்பதற்காக ஆறு சமயங்களை வகுத்தார்கள் ஆதிசங்கரர் கானாபத்தியம் வல்லவிநாட்சியார் அவை மூதாக்கி அழகாக அத்துயத்தை அதுக்குள் வைத்தார் விநாயகரே முருகபுரமா வல்லி நாச்சியார் கட்சியப்பெரும் அருள எரியும் அத்துயத்தை உள்ளே வைத்தார்கள் வைணவம் காட்டக்கூடிய தெய்வம் அழகாக வைத்திருக்கிற அளவில் நாயன்மார்கள் சைவம் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் புற வாழ்க்கையில் அக வாழ்க்கையை வாழ்ந்து மனித வாழ்க்கை இப்படித்தான் என்று வழிகாட்டியவர்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் சூரியன் நவவியாக கற்றுக் பராசக்தியின மார்க சமயம் அபிராமி வந்தாதியை பட்டர் வருவான் புரித்தே, என் மனத்தேன் கோலமல்லாது என்ற அத்வைதி அங்கு பதித்தான் அறிந்தேன் எவரும் அறியாத மறையை அறிந்து கொண்டு செறிந்தேன் எனது திருவெடிக்கு வெளி பிரிந்தேன் பெருமை இன்னாத கரும நெஞ்சா இந்த நெஞ்சு இதுவரைக்கும் உள்ளத்தனை உள்ளம் அழக மேடை போட்டுக்கிறேன் உள்ளம் எவ்வளவு பக்கு ஒப்படணும்னு இந்த மேடை கிளையேற்கிறது ஆண்டாள் சொல்றா பாருங்க என்ன காலம் கவியா இருக்குது அதனால முளை முளைஞ்சி மண்ணி கிடந்தூருங்கும் சீரிய சிஞ்ச மறிவு தூக்கி எழுந்தாற் போல பாடிய எனக்கு வறுமை இருக்க கூடாது பட்டு வேண்டும் பீலாம்பரன் வேண்டும் எல்லாம் சொல்லிக் கொண்டே எப்போ உத்தராயண குங்கிகார மார்களில பாடுறான் 23 மூணாவது பாடலுக்கு வர்ற போது அவங்க சொல்றா மழைக்காலத்தில் சிங்கம் எப்படி குகைக்குள்ளே இருந்து மழைக்காலம் முடிந்த பிறகு வந்து வெளியே வந்து பிடரிமையை உதவிக்கொண்டு செங்கண்ணை வைத்துக் கொண்டு நிற்குமே அது போற கண்ணா நீ உன் கோயில் வாசலில் வந்து நின்று சீரிய சிங்காதனத்தில் அமர்ந்து யசோதையின் இடம் சிங்கமே யாம் வந்த காரியம் அறிந்ததோர் என்பாவாய் நான் இந்த உலகத்திற்கு எதற்கு வந்தேன் என்று நீ சொல்ல வேண்டும் இன்னைக்கு மாநாட்டினோட சட்டம் அதுதானே இங்கே எதிர்க்கு வந்திருக்கிறது கைவேண்டிய மாநாடு எதற்காக நடைபெறுகிறது உண்மை அறிப்பதற்காக திருக்குறள் திருவாசகம் திருமுறைகள் பனிரண்டு நாயன்மார்கள் பட்டினத்து பிள்ளை தாய்மானவர் திருமந்திரம் நூற்றாண்டு வள்ளன் பெருமாள் அருணகிரி போன்ற போன்ற பெரிய பெரிய வடித்தெடுத்ததே கைவரிய நூல் இவை எல்லாம் வடித்தெடுத்து வைத்திருக்கக்கூடியதான் தாண்டவராசா தாண்டவராயசாமி சொன்ன கைவலியம் புற வாழ்க்கையும் அகவாழ்க்கையும் இரண்டும் சொல்லிக்கொண்டு வருகிறது ஆசிரியர்கள் அகத்தையும் புறத்தையும் புரிந்து கொள்வார்கள் மாணவர்கள் புரிந்து கொள்ள முடியாது கைவரியும் அக வாழ்க்கையை சொல்லுகிறது உனக்கு முத்தி வேண்டும் இப்பிரி தட்டினால் எப்பிரவி வாய்க்கும் பராபரமே தாய் மாணவர் அழுகிறார் இந்த பிறவி போயிட்டால் உனக்கு எந்த பிறவி வாய்க்கும் அதனாலே அருணகிரி சொல்றார் அருணகிரி முனிவர் சொல்றார் யாம் மோதிய கல்வியும் ால் பூமேல் மயில் போய் அரை புனே நடவீர் நடவீர் நடவீர் இதுவரைக்கும் என்ன வாழ்க்கை நடந்திருக்கிறது என்ன வாழ்க்கை நடந்திருக்கிற அறை கல்வி எதுவரைக்கும் அவசியம் ஞானம் பெறுவதற்கு வரைக்கும் அவசியம் சாமி பாடல் எடுக்கிற போது செல்வார் சாமி பாடம் நடத்துகிற போது சொல்வார் ஒரு சபத்தை சுடுகின்ற வரைக்கும் ஒரு தடி அவசியம் பிறகு அந்த தடி ஈசான கல்வி அவசியம் ஒரு ஞானத்தில் பெறுவது வரைக்கும் கல்வி அவசியம் தேகம் மனித தேகம் எதுவரைக்கும் தேவை தெய்வத்தன்மை அடைவதற்கு தெய்வத்தை அடைகின்ற வரைக்கும் தேவை அப்புறம் தேவை எதுவரைக்கும் தேவை தெய்வத்தை அடைவது வரைக்கும் உடம்பு தேவை அதனால அறியாமை என்ற பகைவர்களை விட்டு ஊரில் இருந்து மெய் என்ற நாட்டுக்கு போக குறித்தது போவதற்காக நடைபெறுகின்ற இந்த மாநாடு இந்த மாநாடு மெய்நாடு போவதற்காக நடைபெறுகின்ற மாநாடு முக்தி நிற்கின்ற படையின் தலைவர் ஒருவர் மற்ற வீரர்களை எல்லாம் பார்த்து சொல்லுகிறார் சொல்லுார்கள்த்திர் எப்படி அழகாக புகழ்ந்து தொண்டர் தர்கிலா பொய்மையாளரை புகழாதே புலவீர்கள் பாடும் இன்மையே தரும் சோறு தரும் கூறையும் தரும் ஏத்தலாம் கிழரும் கிணலமாம் அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் மையுறவு இல்லை சுந்தரமூர்த்தி சாரி சகமாக்கு தருவான் இறைவன அன்பனாவை வழிபட்டார் அப்பிர்கட்ட இந்த மாநாடு மனித பிறவியை உணர்த்துகிறது நீ இதற்குத்தான் பிறந்திருக்கிறாய் என்று கைவரியம் சொல்லுகிறது எத்தனை பிறவிகள் முயன்றாலும் இந்தமங்கள் கோடி புனித நாம் புரடனு மனித உன்னுடைய விவேகத்திற்குள் உன்னுடைய நெஞ்சுக்குள் நுழைய வேண்டும் நெற்றிருப்பு கம்பிக்கு நெக்குவிடாத பாறை அரசல் வித்துக்கும் நெட்டு விடும் பாறை அது போல் கை வெல்லிய நவதி இந்த பாடம் கேட்கின்ற பொழுது இந்த கருண்கள் அடைய வேண்டும் என்பதற்காக எண்பத்தி நாலு லட்சம் யோனி நீ மனிதனாக பிறந்திருக்கிறாய் இந்த மனிதனாக பிறந்தவன் நீ முத்தி பேரடைய வேண்டும் ஏன் முத்தி அடைய வேண்டும் ஏன் முத்தி செங்குணல் ஒரு விளக்கரியா இருட்டறையில் பின்புகின்ற குழப்பை ஒரு பத்து மாதம் அன்னை வயிற்றில் சிறை இருந்த நியாயத்தை கேட்டவுடனே வசிஷ்டரத்திலே ராமபுரான் பனிரெண்டு நாள் மோற்றையடைந்தானாம் இவ்வளவு துன்பம் வந்திருக்கிறதா இவ்வளவு துன்பம் இருக்கிறதா தாயினுடைய பிறப்பு வேண்டாம் எனக்கு இன்னும் ஓர் அன்னை கருப்பையூர் இருப்பையூர் வாழ்த்துவனே பட்டணத்தை உணர்ந்துட்டு இன்னும் ஆன்ம வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புக்கு பொள்ளாச்சி ஐயா அவர்கள் ஜெயராமன் ஐயா அவர்களுக்கு துணை அவர்களுக்கு நினைவுப் பொரிசு வழங்கப்படுகிறது எல்லோரும் இரு கரும் தட்டி ஐயாவை வாழ்த்தவில்லை நம பார்வதி பதே சத்குருநாத் மகாராஜி கே சிறப்பு உறுதினர் துணை சபாநாயக மாண்புகள் பொள்ளாச்சி ஐ ஜெயராமையா அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுகள் இங்கு வந்து நம்மை கவனவைத்தார் மனமார்ந்த வாழ்த்து புகழ்ந்து இச்சை பேசினும் இந்த பிறவியிலே என்னுடைய நாகு எதை பேசுகிறது என்றால் தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் பொய்மையும் யாளரை பாடாதே எந்த புகழோர் புலவீர்தான் சுந்தரமூர்த்தி சாமி இந்த உருகத்தலுக்கு பிறந்தது இந்த நாவு எதற்கென்று சொல்லுகிறது ஒவ்வொரு அங்கமாக கைதலியம் பிரிக்கிறது ஒரு கோயிலை போய் அமைச்சிருக்கிறதோ அதுபோல் இந்த உடம்பை பிரிக்குது அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் ஆறு கோஷங்களை மறுபடியும் ஆறு ஆதாரங்களை சொல்லி அந்தக்கரணம் புறக்கரணும் உள்ள சூட்சமும் சரீரம் என்றெல்லாம் சொல்லி சாக்கரை சொப்பனை சுழ்த்தி என்று சொல்லி சத்துவம் ரஜோகுணம் தமோகுணம் எல்லாவற்றையும் சொல்லி இந்த என்சார் உடம்புக்கு சில அடையாளங்களை சொல்லுகிறது மனித பிறவி இப்படித்தான் இருக்கிறது இதற்குள் மறைந்திருக்கக்கூடிய இறைவன் நீ காண வேண்டும் பொய் கெட்டு மெய்யானார் மீட்டுங்கு வந்து வினைப்பினை விசாரே கல்ல புலப்புரம்பை கட்டடிக்க வல்லோரே நல்லிழலில் நட்டம் வெங்காடும் நாதனே என்று காலம் காலனை காலால் கடிந்த கடவுளுடைய கருணைக்கும் காலம் விதிக்கப்படுகிறது இவ்வளவு காலம்தான் வினாடியில யாருக்கு என்ன நடக்குது நிறைவு செய்து கொள்ளுகிறேன் நாளைக்கு போயிட்டா திருநாளை கோபர் போராடு அறுபத்தி மூணு நாயன்மார்கள் எல்லாம் அழக சொல்ல போயிருக்கிறான் கால வெள்ளத்து போன்றது மனித வாழ்க்கை காலன் என்கின்ற பெரிய புயல் காட்டு வீசுகின்ற பொழுது வெள்ள பூளைப்பு போன்றது மனித வாழ்க்கை யாராக இருந்தாலும் சரியா கைவள்ளி பாடல இப்பிரமிதிகே பாய்க்கணும் இந்த மாநாட்டுக்கு வர்றக்கே புண்ணியும் கேட்டிருக்கணும் இந்த மாநாட்டுக்கு வர்றக்கே புண்ணியும் கேட்டிருக்கணும் அவனருளால் அவர் தாழ்வனை தாண்டவராயசாமியினுடைய அருளிநாளே இங்கு அமர்ந்திருக்கணும் அவ்வளவுதான் நீ வல்ல மனவினம் பேய்புரங்கை மடைப்பயனை அடக்கி ஆண்டு கைவலியம் என்பதை வேறோடு அறுத்து கூட்டிகிட்டு வந்திருக்கு மனத்தில் நானாவது மாநில மாநாட்டை இரண்டாயிரத்தி இருபதில் இதே மாநாடு இங்கு நடக்க வேண்டும் தினம் ஒரு ரூபாய் நான் எடுத்து வைத்து அப்படியே சொன்னாங்க ஒருத்தன் பெரிய ஆசிரியர்களுக்கு சொன்னார் இந்த மாநாட்டுக்கு நான் உதவி செய்வேன் என்று குறிக்கோளோடு எடுத்து நாளை நிறைவே செய்வோம் இந்த அளவிலே எனக்கு நிறைய பேச ஆசை காலத்துக்கு நேரம் பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கு அந்த அளவுக்கு சாமி பழனிப்ப சாமி திணிச்சுட்டு போயிட்டாங்க திணி திணி விட்டேன் இதுக்கு தான் கைவிளக்கு பிடிச்ச ஒரு பால் கண்ணத்தில் குருடு குருடு சேர்ந்து குருத்தாட்டம் ஆடுகிறாதே நீ யாரி போன கற்ற உடைய வஸ்திரத்தை ரெண்டா கிழிச்சு ஒரு கோமனை கட்டிக்கலாம் அவனை படிக்கிற அமுதம் ஒரு வாய் நீண்டு என்று சொல்லி விடைபெறின் பராபரம் போதகல மனாமயம் போதங்களே பகா நகம் வாதபதி சுகோதயம் பாதிதமில் நிரங்காரகமிஜதாத சஞ்சீவத்தில் நிராசை கொண்டாருடைய நிகேதனம் பாதிதமில் நிரங்காரக விஜயதாத சஞ்சீவத்தில் நிராசை கொண்டாருடைய நிகேதனம் சூதமுருள் வாராத இன்பாத வினை முனாலி வந்தி அருடி மகாபலம் சீர் அருள் விராத செம்பாத நமன் ராமலிந்தார் மனத்தில் ராத சந்தோட நம ராமலிங்க ஆய நம ராமலிங் ஆய நம சிவ திருச்சி நம பார்வதி பதய ஹரஹர மகாதேவா சத்குருநாத மகாராஜிக்கு ஜெய அடுத்ததாக ஆண்டிப்பட்டி வேதாந்த ஞான சபையிலிருந்து வந்திருக்கூடிய திரு ஓம் தச்ச பரபிரம்மனே நமக ஓம் தச்ச பரபிரம்ம குரவே நமக ஆனை முகன்னாறு முகநம்பிகை பொன்னம்பலவன் உள்நாடு அந்த மில் இன்பமே தென்னருளினால் குருபு கொண்டு வந்தமது ஒழித்து பின்னர் படம்பொருளியே என்றும் சந்ததம் இன்பம் மூட்டும் சற்குருவாய் இளங்கும் எந்த யாம் ஸ்வரூபானந்தரை எப்போதும் இறங்கினேனே இந்த கைவில் நவனீத நாலாவது மாநில மாநாட்டுக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற சான்றோர்களே சுபேட்சை தொடங்கி ஏழு ஞானபூமிகள் இருக்கின்ற மும்முச்சுக்களை உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களை சமர்ப்பித்துக் கொள்கிறேன் இப்பொழுது கைவல்லிய நவநீதத்தில் சீடனும் உருவம் என்ற தலைப்பிலே ஒரு சில மனிதிகள் உங்களோடு கலந்துடைய அட வாய்ப்பளித்து உங்கள் அனைவருக்கும் நன்றி செலுத்துகிறேன் சற்குருவினை தேடி அடையும் சீடனுக்கு இருக்க வேண்டிய தகுதிகள் என்ன முதலில் அறப்படி வாழ்கின்றவனாக இருக்க வேண்டும் சாஸ்திரங்களை அதாவது மறைகளை பிரமாணமாக நம்புவவனாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவனுக்குத்தான் சீடன் என்ற சொல் பொருந்துகிறது சீடன் என்ற சொல்லுக்கு நன்கு கற்பிக்கப்பட்டவன் என்னும் பொருள் கிடைக்கிறது இங்கு யாரால் எப்படி எதை கற்பிக்கப்பட்டவன் என்னும் வினா எழுத யாரால் தகுதியுடைய குருவான் எதை கற்பிக்கிறார் உபனிஷ்துக்களை முதல் நூலாக கொண்டும் அதன் வழிநூல்கள் சார்பு நூல்கள் பிரகரண கிரந்தங்கள் முதலியவற்றின் வாயிலாக தன்னை பற்றியும் இந்த உலகத்தை பற்றியும் இந்த உயிர்களை பற்றியும் இறைவன் முதலியவை பற்றியும் அதை அவன் அறிவதற்கான வழிமுறைகளை பற்றியும் அவர் கற்றுக் கொடுக்கிறார்கள் எப்படி குருவின் வாழ் வாக்கை கேட்டும் அவருடைய வாழ்க்கை முறைகளை பார்த்து அறிந்து கடைபிடித்து கற்றுக் கொள்கிறார் இப்போது சீடனுக்குரிய கழுதுகளை ஒன்றென்றில் ஒன்றாக பார்ப்போம் பயனை எதிர்பார இறைவனுக்கும் அவரது அடியவர்களுக்கும் குருவிற்கும் செய்யும் தொண்டினாலும் அற விருப்பு வெறுப்பு முதலிய மன மாசுகளை நீக்கியவனாகவும் அதாவது மலதோஷங்கள் உச்சேப நீங்கப்பட்டவனாகவும் இரண்டாவது தகுதி பயன் கருதாத இறை குரு வழிபாடு அதாவது தியானம் அல்லது உபாசனை இவற்றினால் மனச் சலகங்களை நீக்கியவனும் அதாவது நிஷேப தோஷங்களை நீக்கப்பட்டவனும் மேலும் மூன்றாவது தகுதியாக அடுத்து வருகின்ற நான்கு சாதனங்கள் கைவிட பெற்றவனாகவும் இருக்க வேண்டும் அது அனைவரும் அறிந்ததுதான் சாதன சதுஷ்டியங்கள் என்று கைவேளத்திலேயே முதல் செய்யுளாக பயனாலே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நான்கு சாதனங்களை உடையவனாக இருக்க வேண்டும் இந்த நான்கு சாதனை பற்றி விரிவாக ஒரு மூலமாக சாஸ்திரத்தின் பிரகாரம் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இப்படிப்பட்ட சீடனானவன் நற்பண்புகளை உடையவனாக சீடன் உருவாகும் விதத்தனி நமது கோவிலூர் பரம்பரையில் உள்ள பதினாறு பாடங்களிலே மூன்றாவது பாடமான சசிவர்ண போதத்தில் இவ்வாறு கூறப்படுகிறது நன்றாய் முனித்தாய் வழிபாடு தன நானாவிதமான பிறப்பினை விட்டு ஒன்று ஆகிய வீடு உணர்வு உத்தமற்றுள்ள சாதனம் நாளும் உதித்தனவே இத்தகுதிகள் ஏது சொரூபம் காரியம் அவதி பலம் என்னும் பாங்கில் அடைந்த மும்மூச்சு அல்லது அதிகாரி நாலு வகையாக வகுக்கப்பட்டுள்ளார்கள் அவனை தீவிர மூமூர் என்றும் அல்லது உத்தம அதிகாரி என்றும் மத்திய மும்மூர்ச்சி அல்லது முதலில் சொன்ன உத்தம உத்தம அதிகாரி இரண்டாவது மத்திய மும்சி உத்தம அதிகாரி மூன்றாவது மந்த மூமூச்சி மந்த அதிகாரி நாலாவது அதிமந்த மும்மூச்சு மந்த அதிகாரி என்று நான்கு முறை அதிகாரிகள் சொல்லப்பட்டிருக்கிறார் இப்படி தகுதிகளை அடைந்த சீடனானவன் குருவை அடையும் விதத்தினை சாஸ்திரங்கள் விரிவாக சொல்லுகின்றன குருவை அவர் பணிவாக அவர் முன்பு சென்று வெறுங்கையோடே போகாமல் அவருக்கு தேவையான பல பத்திர புஷ்பங்களை கையில் எடுத்துக்கொண்டு அவரை வணங்கி அவரிடத்திலே சென்று அவருடைய உத்தரவின் ப உத்தரவின்படி அவரிடத்தில் தான் வந்த செய்தியை கூற வேண்டும் எப்படிப்பட்ட குருவை நாட வேண்டும் என்பதற்கு குருவி தகுதிகளும் சாஸ்திர முறையிலே விரிவாக சொல்லப்பட்டிருக்கின்றன குரு என்பவர் முதலில் சத்குருவாக இருக்க வேண்டும் சத்குரு என்பது சத்விஷயத்தை போதிப்பவரோடும் அல்லாமல் பரம்பரையாக குரு பரம்பரையில் வந்தவராக இருக்க வேண்டும் இரண்டாவதாக ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டம் சுரோத்ரியன் பிரம்மநிஷ்டன் ஆகிய மூவரில் சுரோத்ரிய பிரம்ம நிஷனாகவும் இருக்க வேண்டும் சுரோத்ரிய பிரம்மனிஷ்டன் என்றால் முறையாக சாஸ்திரங்களை குரு மூலமாக கற்றவரும் பிரம்மனிஷ்டையில் இருப்பவரையே அத்தகைய குரு என்று சொல்லப்படுகிறது இந்த சாதன சஸ்தியங்களை உடைய ஒரு குரு சீடனும் சுரோத்ரிய பிரம்ம குருவும் இணைந்தால் அந்த சீடனானவன் மோட்சத்தை அடைவது என்பது நிச்சயம் என்று சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டுள்ளது ஆகவே இந்த தகுதிகளிலுடைய சீடன் தகுதியான ஒரு குருவை அடைந்து அவரிடம் தான் இந்த பிறவியை எடுத்ததற்கான காரணம் என்ன இந்த பிறவியிலிருந்து விடுவதற்கு விடுபடுவதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை கேட்டு அவருடைய உபதேசத்தினை அனுசரித்து அனுஷ்டானம் செய்து அவரோடு நீண்ட நெடுங்காலம் அவரிடம் இந்த சாஸ்திரங்களை கேட்டு அதாவது இரண்டு வித நியாயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன அதாவது மக்கள நியாயம் மாற்ற நியாயம் என்று அதன் பிரகாரம் அவன் குரங்கு குத்தியைப் போல குருவை விடாமல் சந்ததம் அனுசரித்து அவரிடமிருந்து சாஸ்திரங்களையும் தற்கு தெளிந்து சிரவணம் மனநம் நிதித்தியாசனம் என்ற அந்த மூன்று விதமான செயல்களை புரிந்து தன்னுடைய சுரூபத்தை ஒரு மூலமாக அவருடைய அனுகிரகத்தினாலும் தன்னுடைய அந்தக்கரண கிருவையினாலும் சாஸ்திர கிருபையினாலும் ஈஸ்வருடைய திருவையினாலும் அவன் உணர்ந்து இந்த பந்தத்திலிருந்து விடுபட்டு அவன் பேரின்பெருவாழ்வை அடைவது பற்றி சாஸ்திரங்கள் விரிவாக கூறுகின்றன ஆகவே அந்த விதமாக நாம் மோட்சத்தையும் இந்த பிறவியிலிருந்து விடுபட நாம் சற்குருவை தேடி அடைவதற்கான தகுதிகளை நாம் அடைவோமாக என்று இந்த நேரத்திலே பிரார்த்தித்துக்கொண்டு இந்த வாய்ப்பை நல்கிய அனைவருக்கும் நன்றி கூறி நன்றி சாமி ஐயா அவர்களை சத் குருநாத் நன்றி அருப்பெருஞி பெருங்கருணை அருப்பெருஞ்ச வந்திருக்கும் ஆத்மா ஞாயிற நண்பர்கள் அனைவர்களுக்கும் சாதிப்ப பெருமாக்க மக்கள் அனைவர்களுக்கும் எனது முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களது குருநாதர் ரகுநாதசாமி அவர்கள் பாதம் தொட்டு குமாரசாமி ஐயா அவர்களுடைய பாதமும் தொட்டு வணங்கி இங்கு வந்திருக்கும் அனைத்து அடி அடியார்களுடைய நிகழ்த்துகின்ற நேற்றைய அமர்வில் நமது மனோன்மணி அம்மாவர்கள் மாஹர்த்தன் பற்றி பேசினார்கள் அதனுடைய தொடர்ச்சியாக மாபோபி மாத்தியாகியோடய இலக்கணத்தை பற்றி பேசலாம் என்று நான் வந்திருக்கிறேன் ரொம்ப அருமையாக மாகர்த்தனை பற்றி ரொம்ப விளக்கமாக எடுத்து சொன்னார்கள் அதனுடைய சுருக்கமாக செய்கையும் செய்திக்கையும் அற்றிருக்கும் காந்த சிலை மலை முன் இரும்புகள் சேட்டிருக்குமாம்போல் செய்கையும் செய்விக்கையும் மற்றிருக்கும் என் முன் செடமான உலகமெல்லாம் சேட்டை செய்யும் மெய்கலந்த இந்திரிய விகார ரூப விவகார விருத்திக்கும் விருத்தி தானாய் மெய்கலந்த சமாதிக்கும் சாட்சியே நாய் வெயில்வோல் என்று உரைத்தோனே விபுமாகத்தன் அப்படிங்கிறதுக்கு நம்ம விளக்கமாக எடுத்து சொன்னாங்க அதனுடைய விளக்கம் நீ போக வேண்டியதில்லை நீங்கள் மாவீர்த்துக்கான லட்சணத்தை அவங்க சொன்னாங்க இரும்பு சிலை மலைமும் இரும்பு காந்த சிலை மலைமும் இரும்புகள் சீட்டி தம்போல் அப்படின்னு காந்த சிலைங்கிறது காந்த மலைங்கிறது மிகப்பெரிய இது அந்த அசையாமல் அந்த மலைக்கு முன்னாடி எப்படி இந்த இரும்புகள் வந்து சீட்டிச்சு செய்யுதோ அதுக்கு நேராக நமது சபையில் இந்த மாகரத்தினுடைய லட்சணத்தை வந்து நாம் வெளியில் எங்கேயுமே தேட வேண்டியதில்லை இங்கே அமர்ந்திருக்கிறவங்களை பார்த்தாலே அதை தெரிஞ்சுக்கலாம் போய் நம்ம பார்க்கவே வேண்டியதில்லை அவ்வளவு காந்தமலச்சலையாக உட்காந்துருக்குறாங்க அதிலேயே இந்த மாகரத்தில் நான் பார்க்குறேன் அடுத்தது மாபோகி மாத்தியாகி அவனுடைய லட்சணம் வந்து அறுசுவையில் குணம் குற்றம் அசுத்தம் சுத்தம் அபத்தியம் பத்தியம் என ஊன் ஆய்திடாமல் பொறுமையுடன் கிட்டியதை காட்டுத்தீ போல கோகங்கள் குசிப்பவன் மாபோகி சிறிது விருதுகள் தனது அந்நியங்கள் நன்மை ரீமைகள் சேரினும் படிகச் செயல்போல் சித்தம் வைத்திருக்கும் அவனே மாத்தியாகி ஆவான் விரதம் இம்மூன்றுடையவரே வீடுள்ளாரே இதற்கு அறுசுவையின் குணம் குற்றம் அசுத்தம் சுத்தம் அபத்தியம் பத்தியம் என ஊன் ஆய்ந்திராமல் இதையும் நாம் வெளியில் இங்கே தேட வேண்டியதில்லை நம்ம இங்கேயே எல்லாமே பார்த்துக்கலாம் நம்ம வெளியில் போய் தேடுனா அது உலக வெளுத்தி கொண்டு சேர்ந்துருது இந்த சபையில் நம்ம ரெண்டு நாளாகவே இதை பற்றி நம்ம பார்த்துக்கலாம் அறுசுவை நல்ல உணவு இங்கே கிடச்சிது அருமையான ஒரு இது எந்த குறையும் இல்லை ஆனால் அதை வந்திருக்கிற அடியார்கள் யாரையும் அது பெருசாகவே பேசிக்கல கிடைச்ச உணவை வரிசையில் எவ்வளோ ஒரு நல்ல ஒரு இதை கொண்டு போய் அதை சாப்பிட்டு அதை செயல்படுத்தினாங்க அதுவே இந்த மாறு ஓய்க்கான லட்சணம் நான் சுருக்கமாக வேறு பெரியவா பேசுறதுக்கெல்லாம் அடியார்கள் நண்பர்கள் நிறையா இருக்கிறாங்க அவங்க அதுக்கான இதை சொல்லிடுவாங்க நான் சிம்பிளாக இதை சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு உள்ளுக்குள்ளேயும் நாம் நமக்குள்ளேயே பார்க்கலாம் வெளியில் தேவையே நான் விரும்பலை அதனால் அது அந்த மாபோகியில் நம்ம உள்ள எல்லா அடியாரத்தையும் பார்க்கலாம் அங்கெல்லாம் மாதோ மாபோகி அச்சுக்கூடையவர்கள் அப்படின்னு இதை சொல்லிடுறேன் நாங்கள் ஒருமையுடன் கிட்டியதை எவ்வளவு அமைதியாக அந்த முறையில் அந்த நிகழ்வு நடந்து நான் ரொம்ப ஆனந்தமாக அதை பார்த்தோம் அப்புறம் மாத்தியாகி ஒரு இழக்கணும் சிறிது பெருந்துகள் தனது அந்நியங்கள் நன்மை தீவுகள் சேரணும் படிகச் செயல்போல் சித்தம் வைத்திருக்கும் அவனே மாத்தியாகி ஆகும் எதையும் வந்து இவங்க இவ்வளோ நல்லா பேசினாங்க அவங்க இப்படி கொஞ்சமாக பேசுகிறாங்க அப்படிங்கிற செயல்பாடுகள் இல்லை எல்லாம் கரெக்டாக எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பத்து நிமிஷ டைம் அவ்வளோ அருமையாக எல்லாத்துக்கும் ஒரு நிகர சமமான நிலை நம்ம சபையில மட்டும்தான் பார்க்க முடியும் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது அந்த மாதிரி ஒரு நல்ல செயல் செயல்பாடுகள் இங்கே நடக்குது அதனால் அந்த படிகச் செயல் எப்படி ஒரு கண்ணடி முன்னால் நம்முடைய பிரும்பம் அப்படியே நமக்கு பார்க்குதோ அதே மாதிரி இங்கே உள்ள அடியார்கள் எல்லாத்தையும் அந்த மாத்தியாகியாகவே நான் பார்க்குறேன் எல்லாருக்கும் அந்த மாத்தியாகியோட லட்சணம் கண்டிப்பாக உண்டு நம்ம ஆத்மநாயக அடியார்கள் அனைவருக்கும் அந்த லட்சணம் உண்டு இவ்விரதம் மூன்றுடையவரே வீடு அறை இந்த மூன்று விரதமும் உள்ள அனைவருக்கும் உண்டு நிச்சயம் அனைவருக்கும் வீடு பேர் உண்டு இது நம்முடைய நோக்கம் நாம் வேற எங்கேயும் உலகத்தில் போய் தேடவே வேண்டியதில்லை எல்லாம் நமக்குள்ளேயே இங்கேயே கிடைக்கிது நமக்குள்ளே உள்ளே எவ்வளோ தூரம் போகிறோமோ அந்த உணர்வு இது கைவல்லியம் ஐயா சொன்னார் உணர்வு அந்த உணர்வு தான் நம்முடைய ஆத்மநிலை அதை எல்லாருமே நம்ம அறியணும் நம்ம பிரகாசம்ங்கிறது வெளியில் போகவே வேண்டியதில்லை நம்முடைய உணர்வு பிரகாசம் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வெளிப்படுதோ அது ஆத்ம ஞானம் அது தான் அடைய அட அடைய விரும்புவதும் அடையப்படுவதும் அது மட்டுமே தான் வேற எதுவுமே இல்லை அப்படின்னு கூறிக்கொண்டு லட்சம் எல்லாம் அனைத்து அடியார்களுக்கு முன்பு அனைவரும் வீடு வேறு அடைய வேண்டும் என்று கூறி எனது சிற்றுடை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன் ஒன்று சொல்லி இதோட முடிச்சுக்கிறேங்க உலக பொருளை உண்பு உணர்வரிதா பொருளை வேதாகமத்தின் உச்சியின் உட்பொருளை பலகலையின் பொருள் முடிவின் முடிவான பொருளை பற்ற பற்றிய பெரியோர் பரவியவான் பொருளை அலைதிவளை நுரைகடலில் உதித்து ஒடுங்குமாம் போல் அகிலாண்டமும் உதித்து ஒடுங்கும் அதன் மூலப்பொருளை இளகிய சற்குரு துமே கடவுள் துணை உருவேதுனை சிவா திருச்சிற்றம்பலம் நண்டு இந்தியாவில் நம பார்வதி பபே ஹரஹர மகாதேவ அடுத்தாக திருவனந்தபுரம் மன்னூர் ரவான் மந்தர் ஸ்மோதுகிரகம் வரதின் முதலம் சுந்தரம் காஷாம்பரதாரம் கழகே वीरासने வீராசனேசம் ஸ்ரீராமானம் ூய நமயம் சர்வாசம் சுபதவிசானவேதூபம் உபதேசம் திவ்யம் பிரதினமிர சன வீரியவை தேஜீவஸ் மாதிரி சாவகை ஓ சாந்தி சாந்தி சாந்தி உலகறிந்தும் தனையறியாததுபோல் தான் அறியும் பொருளதெங்கிலே தனையறியாமை நாள் கருவிடை போக்கின் பதும் வக்கடையை சுழன்று கண் கலக்கப்படுவேனை கருணை விழியறனால் ஆணவமே போக்கி அகமகமமென்றிருந்தவெல்லாம் அறிவு கொண்டே நீக்கி பருவமதில் பதந்தாக்கி கற்பனைகள் யாவும் பரபுருவை பழுதல் செய்வாம் இந்த கைவல்ய மாநாட்டில் நவநீதன் மகாநாடு நாலாவது மகாநாடு த பொள்ளாச்சி நகரிலே மகாலிங்கம் பொறியியல் கல்லூரியில் வைத்து நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் சன்னியாசிய பெரிய பெருமக்களும் சான்றோர் பெரு மேடையில் அமர்ந்திருக்கும் சான்றோர் பெரிய சான்றோர் பெருமக்களும் சபையில் அமர்ந்திருக்கும் சான்றோர் பெரிய பெருமக்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சொற்பொழிவு என்பது ஒரு கலையாகும் இந்த கலை சிலருக்கு பிறவியிலேயே இறைவனால் அவர்களுடைய முன்ஜென்ம வாசனையினாலும் முன்ஜென்ம புண்ணியத்தினாலும் இறைவனால் வழ வழங்கப்படுகிறது சிலர் அதில் ஆர்வமாக அந்த கலையை பயிற்று அதை ஊக்குவித்து அந்த கலை வளர்த்து கொள்கிறார்கள் சிலருக்கு தொழில் ரீதியாகவே அதாவது கல்லூரிகளும் பள்ளிக்கூடங்களிலும் ஆசிரியர்களாக வாய்ப்பதன் மூலம் அவர்களுக்கும் இந்த கலை கைவேறியதாக சில அமைந்து விடுகிறது ஆனால் எண்ணெய் போன்றவர்களுக்கு தொழில் இந்த கலை பெரிய அளவில் உதவி செய்வதில்லை வளர்ப்பதற்கு அதுபோல் ஆர்வமும் இல்லை எனக்கு ஆர்வம் என்பது இந்த மாதிரி நல்ல கலையை இந்த கலையை வளர்த்து சொல்வ சொற்பொழிவை நன்கு சீராகவும் நன்றாகவும் ஆற்றும் திறமை உள்ளவர்களுக்கும் அதுபோல் அனுபவத்தோடு சொல்லக்கூடிய சாஸ்திரங்களை அதாவது சுருதி யுக்தி அனுபவத்தோடு கூடி சொல்லக்கூடிய அந்த சொற்களை செவி மூலமாக கேட்டு அனுபவிப்பதில்தான் இன்னைக்கு ஆர்வம் அதிகம் அதனாலேயே இந்த மகாநாட்டுக்கு தொடர்ந்து நான் வந்து கொண்டிருக்கின்றேன் அதுபோல் திருவனந்தபுரம் அதாவது தமிழ் பாஷையே அறியாதவர்கள் கூட அந்த சென்னை மாநாட்டில் இதில் கலந்து கொண்டதன் மூலம் அவர்களுக்கு இந்த பெரிய சான்றோர் பெருமக்கள் ஆற்றிய அந்த உரையின் மூலம் அவருக்கு கிடைத்த அனுபவம் அதாவது அந்த சாந்தமும் ஆனந்தமும் அனுபவித்ததன் பலமாக மீண்டும் ரெண்டு இடையில் நடந்த ரெண்டாவது மூன்றாவது மாநாட்டுக்கு அவருக்கு பல காரணங்களால் வர முடியாது இருந்தாலும் இந்த நாலாவது மாநாட்டுக்கு கண்டிப்பாக வரவேண்டும் என்று வந்திருக்கிறார்கள் அதற்கு காரணம் இந்த சான்றோர்களின் உரையின் மூலம் அவருக்கு கிடைக்கும் அந்த அனுபவம் சாந்தம் அதை அனுபவிக்க வேண்டும் என்பதற்கு ஆசை தெரியாவிட்டாலும் அதில் ஒரு அனுபவம் கிடைக்கிறது என்பதை புரிந்து கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்போ அந்த மாதிரி இந்த மாநாடு சிறப்பாக வெற்றியடைய வேண்டும் என்றும் ஒரு இது நல்லெண்ணத்துடன் இந்த பெருமன்றத்தின் அதாவது மாநாட்டின் அமைப்பாளர்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன் அதாவது இந்த நல்ல இது போல சொற்பொழிவாற்றக்கூடிய திறமையுடவர் உடைய உடையவர்களுக்கு அதிக நேரம் கொடுத்து அவர்களை சொற்பொழிவை நல்ல ரீதியில் ஆற்றுவதற்கு ஒரு நேரம் ஒதுக்கி கொடுக்க என்பதை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய சிற்றுரையை முடித்துக்கொள்கிறேன் வணக்கம் அப்படியே தேர்து பெற்ற நல்ல பேச்சாரி நல்ல அத்வைசாரம் ஆற்றக்கூடிய ஓ மரு பெருஜோதி அருஞ்சோதி பெருஜோதி அநாதி பகவாரி வாழ்ந்த என்னை அகண்ட வரஞானமெனும் நாவாய் கொண்டு சனாதனமாம் வரை பெர்ம தீரத்தின் கண் சகசமதாய்ரிய சத்குருவே போற்றி போற்றி வினாசம் தேகாதினான் என்றெண்ணி விதம் விதமாம் துன்பம் மிகுந்திருந்த எண்ணெய் அனாமயமாம் பரிபெர்ணம் என்றோதி அகண்ட சுகம் நக்கிய சத்குருவே போற்றி போற்றி எவருடைய அருளால் யானே எங்குமாம் பிரமமென்பார் அவருடை கவருடை புகனமெல்லாம் என்றறிந்து சுவரிடை வெளிபோல் யான் என் சொரூப சுபாவமானேன் அவருடை பதுமபாதம் தினம் பணிகின்றேனே நான் அல்லுடலை தானே நம்பினேன் அநேக ஜென்மம் இனராய் பெரியோராகி இருந்தவை காணலில் வெள்ளம் போனே கண்டு சற்குருவினாலே நான் எனல் என்னை தானே நல்லேறியேனே சித்தவை பொழிதும் திருநடம் புரியும் அற்புதை மரவா அத்தகம் ஞான தேசிகா சத்குரு அருளால் நடைபெற இருக்கின்ற நான்காவது மகா என் மனதில் படித்த சில மகா வாக்கிய கருத்துக்களை கோரவே முற்படுகிறேன் உடலுக்குற்ற நோய் நோயை நீண்ட மருந்து அவசியம் இந்த மருந்தை பெறுவதற்கு பணம் அவசியம் அதுபோலவே இந்த ஜீவனுக்கு பிறப்பு இறப்பு என்கின்ற பெரும் நோய் இந்த நோயை விழுந்து விடுவருவதற்கு பிரம ஞானம் அவசியம் இந்த பிரம ஞானத்தை பெறுவதற்கு ஆத்ம விசாரம் அவசியம் அங்கு நம் செய்கின்ற ஆத்ம விசாரத்துக்கு இந்த தேகமும் இந்த லோகமும் அசத்து என்கின்ற புத்தி உண்டாவது முதற் பயன் இந்த தேகத்தின் தேகமும் இந்த லோகமும் அனித்தியம் என்கின்ற புத்தி உரண்டாவது ஒன்றாவது இரண்டாவது பயம் இந்த தேகமும் லோகமும் லோகத்தின் மீது உள்ள சத்திய புத்தி நீண்டுவதும் மூன்றாவது பயம் இந்த தேகத்தில் அறிவுஸ்வரூபமாக விளங்கி கொண்டிருக்கிறது என்று சதா சிந்தனம் செய்து கொண்டு இருப்பதே அகம்பெரமாஸ்மி அபியாசம் இந்த அகம்பெரமாஸ்மி அபியாசத்தினால் சத் சத்துபாபத்தி சம்சய பாவனை நீங்குகிறது சம்சய பாவனை செய்கின்ற அபியாசத்துக்கு அசம்பாவனை நீங்குகிறது அசம்பாவனை நீங்கி செய்கின்ற அபியாசத்துக்கு விபரீத நீங்குகிறது விபரீத நீங்கிச் செய்கின்ற அபியாசத்துக்கு நான்காம் பூமியாகிய சத்பாவத்தை சித்திக்கிறது நான்காம் பூமியாகிய சத்பாவத்தை சித்தித்து செய்கின்ற அபியாசத்துக்கு ஐந்தாம் பூமியாகிய அசய சத்வாவத்தை சித்திக்கிறது ஆறாம் பூமியாகிய பதார்த்த பாவனை சித்திக்கிறது ஏழாம் பூமி சித்திக்கிறது துரிய பூமியில் சித்தித்து நாம் அந்த துரிய பூமியை அடைந்தமானால் பிறப்பு இறப்பு என்கின்ற சம்சார துக்கம் நீங்குகிறது பிறப்பு இறப்பு என்கின்ற சம்சார துக்கம் நீங்க வேண்டும் என்று தற்குருவை வேண்டி அமைக்கிறோம் நம்ம பார்வதி அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தடுப்பெரும் தருணை அருப்பெருஞ்சோதி தற்பொழுது எந்த அளவிலே அமர்வு நிலைவாகிறது